deni nirun tasratam yomadim niralam ma devangalalam vasay tri purve namal ahanan itta yomunani ittan parindini eti ee samahire annul niratti tesum niraluna kina yadat ese dosani ee seyovira sanithoram அன்புக்கும் ஒருவர்களுக்கும் பார்க்க வாயி இந்த தலைவர்கள் கூடியிருக்கின்ற அனைவருக்கும் நிகழ்ச்சியை பொறுத்து இணைந்து நடைமுறைப்படுத்தி வருகின்ற முன்னணியாளர்களுக்கும் இதற்கு துணை புரிந்து பதிவு செய்த அனைவருக்கும் இல்லாமல் அல்ல எல்லா மலன்களும் நாங்கள் காசிபுரியில் என்னுடைய சிற்பை கொடுத்துகின்றேன் கைதலிய மனிதம் மாநிலத்திற்கு நான்காவது மாநாடாக இந்த பொள்ளாச்சி மாநகரில் ஐயா மகாலிங்கம் ஐயாவர்கள் பாலிடை கல்லூரி வளாகத்தில் இங்கே இந்த மூன்று நாடுகளாக நடந்து வருவது நடந்து வருவது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய விஷயமாக இருக்கும் இப்போது நம்ம என்ன நினைக்கிறோம் மாநாடு நடத்தித்தான் விளம்பரம் நம்புகிறோம் நம்ம நினைக்கிறோம் ஆனால் கற்றோட கலந்து வந்தால் கற்றோட எழுது வந்து சேரும் என்பது போல கைவினை நமஞ்சிடத்தின் நூலின் பயன்பாடு சிறப்பு நம்மளவு அருமையாக பொருந்திருக்கிறனால் அது இந்த அறுநூத்தி எழுபது ஆண்டுகளுக்குள்ளேயே இப்போது வளர்ச்சி பெற்றிருக்கோ என்று நினைக்கின்ற போது யாரும் மகிழ்ச்சியில யார் அவர்கள் வலுவலும் இருக்க முடியாது அவ்வளவு பெரிய முக்கியமான இடத்தை இந்த நூல் இந்த நூலில் சொல்வ விஷயம் தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது இந்த நூலுக்கு பல பேர் உரை செய்திருக்கிறார்கள் அதில் நானும் வருவோம் அதாவது கடந்த ஆண்டு நகரத்திலேயே கையெழு நவன் என்ற நூலை எழுதி பதிப்பித்து வெளியீடு செய்தோம் குருபதியில் அது மாநாளும் குருபதியும் நான் அந்த வகையில் பார்த்தால் அந்த கைகள இதுவரை நான் இருபதாவது ஆளாக உரையிருக்கிறேன் இன்னும் எனக்கு தெரியாமல் யாராவது இருக்கலாம் ஆனால் அத்தனை பேர் உரையாசிரியர்களுடைய பேரையும் நான் பதிவு செய்திருக்கிறேன் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் இந்த உலகம் காரணம் ஒரு முக்கியமான நூலுக்கு உரையெழுதிய ஒரு வரலாறு திருவள்ளுவர் திருக்குறளுக்குத்தான் அன் தொடங்கி எல்லாம் இந்த உரை எழுபது நடந்து கொண்டே இருக்கிறது இன்றும் இந்த காலத்தில் அடிக்கிற மாணவ மாணவிகள் கூட அதாவது பலர் மாதிரி உரையை எழுதி கொண்டு போகிறார்கள் அது அவ்வளவு அதிகம் ஆனாலும் மிகவும் அறிவு சார்ந்தவர்களே கைவல்லிய நம்பிக்கை உரை எழுதி வருகிறார்கள் அந்த வகையில் நான் இருபதாவது ஆள் இருபதாவது நபராக நான் பணியாற்றுகின்றேன் கைவல்யம் என்பது என்ன என்பது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மூன்று நாள் மாணவர்களையும் பல்வேறும் பல்வேறு பேரும் பல்வேறு கருத்துக்களை அள்ளி இறைத்திருக்கிறார்கள் கைவலியம் என்பது மோற்றம் அது வெண்ணெய் நவீனம் என்பது வெண்ணெய் கைவலியம் என்பது மோற்றம் ஆக என்னதான் இதுவரை லட்சியம் இதனை சொல்ல வேண்ட ஆசையை கைதலில் தண்டவர சாதிகள் வேறொர்களால் இந்த நாட்டுக்கு அதாவது இந்த மண் வகுப்பிற்கே இதுவும் பெரிய முக்கியமான பிரதானமானவர்கள் அவர் தான் அவர் மற்ற நூல்கள் தான் பிரசான திரையம் பிரம்மசூத்திரம் மனிஸ்துக்கள் என்று பிரபலமான நூல்களை சொல்லி வாய வருவார்கள் நிறைய பேர் அதில் தான் நிறைய இதுதான் அந்த நூல்கள் அந்த நூல் பிரசான துறையினுடைய சாரத்தையும் இதிலே அடக்கி நமக்கு தந்திருக்கிறார் ஐவெல்லியன் நூலாசிரி தாண்டவாயசாமிகள் வடர்ந்த வேதாந்தம் என் பார்க்கின்றது முன்பு முன்னோர் உடல்நிலையில் வைத்தார் ஒருவர்கள் எல்லாம் காய்சி க அழித்தேன் இந்த கைவளியின் அபிநீதத்தை அடைந்தவர் இடையன் என்றும் தலைவரோ வசிக்கிறாரே அப்படின்னு வைரம் என்பது ஒரு பெருக்கிய பார்க்கலாம் முறையாமா அதுல அப்பப்போ வந்த ஞானிகள் எல்லாம் தன்னுடைய சாஸ்திர தான் செய்வ சாஸ்திரத்தின் மூலமாக குடங்களில் என்ற கேள்வியை கடைந்து எடுத்து இந்த பிற்பாக்கடல் அவர்கள் சார்பில் கடைந்து வெண்ணையாக தந்திருக்கிறேன் இப்படி தந்திருக்கிற போது இதனை அடைந்த தெரியாதவர்கள் இதன் மேல் விஸ்வாசம் அதாவது அடைய வேண்டும் இந்த நூலை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் பயிற்சியும் இல்லாதவர்கள் என்று சொல்றார் காலம் அமர்ந்திருக்கிறோம் என்பதை நாம் அறிவேன் ஒரு பிரயாணத்துக்கு நாம் செல்வோமானால் அனைத்து விதமான சாதனங்களையும் கொண்டு போகிறோம் ஒன்று நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கிறோம் தேனா கொடை கண்ணாடி காலத்து சோ இத்தனையும் எடுத்து ஒரு ஊருக்கு பிரயாணம் பண்ணுறோம் பிரயாணம் நம்புறதுக்கு இத்தனையும் சேர்த்துக்கே தவிர பிரயாணத்துக்கு எது முக்கியமும் தெரியல இந்த பிரயாணிகள் எங்கே போகிறோம் போயிட்டாருக்கு பிரயாணத்தினுடைய அவதியில் போயிட்டார் போய் கிடச்சி பஸ்ஸில் ஏறி வைக்காமல் பஸ் புறம்பிடுச்சு வழியில் கேட்கிற கண்டக்டர் வந்து டிக்கெட் எங்கே போகணும் டிக்கெட் டிக்கெட் அப்போ தான் இவர் பிரயாணத்துக்கு பிறந்தவர் வெகுமரியில் பிரயாணத்துக்கு வந்தவர் ஆனால் நம்ம பஸ்ஸு எடுத்து வைக்காமல் வந்துக்க வேண்டுமே பயணத்துக்கு தேவையான அத்தனை எடுத்து வந்தவர் பஸ் மணி பசு எடுத்துட்டு வைக்கல இப்போ இந்த பஸ் பண்ணும்போது அவருக்கு பாரி வீடு பண்ண மாதிரி நாம இந்த சீங்க தெரிஞ்சுக்கும் போது இவைகளை மனசுக்குள்ளே வைக்க வேண்டும் என்று உண்மையான மனசுக்குனனும்ியாசம் என்று சொல்கிறார்கள் அறிவுகளுக்கு அறிவுண்டாகும் நூதன விதைகொழியின் நுழைய நுழைந்து வாங்கி நூறு ஜென்மங்கள் கூறி பொனிதன கைகள் என்ன சாதனம் சொல்லுவான் இதில் நான்கு சாதனங்களை சொன்னார் விதைகம் படித்தறிகின்ற விவேகம் இராசை முன்னூற்றுவம் அதாவது அதை விரைவில் அடைய வேண்டும் என்று தீவிர என்னும் மோட்சம் இந்த மூ நான்கு ஒரு சாதனை நான் சொன்னவர்கள் அடுத்த கடையில் ஆற பிரிகிறார் அல்ல ஆற அறுக்கிறார் சிரவண குரலைத்தானே சித்தம் சிந்திக்குமாறு சரசமாய் வைக்கணியத்தை சமாதானம் என்பது நேர் பரமசரத்துடன் மூத்தம் பத்திரையை செலுத்தியார்கள் வரமைக்கு சமாதி ஆறையும் தொகையும் குரளி தாமை அப்படிங்கிற இல்லை அந்த நான்கு சாதனத்தை அடக்கி இந்த ஆறு சாதனமாக வெயிக்கிறார் இப்போ இவர் மாதிரி வெளிக்கிறாரனா வேதமே அப்படி தான் வச்சிருக்க நான்கு வேதங்கள்னு சொல்கிறாங்க ஏ ஒரு வேதமாக இருந்தால் போதாதா நான்கு வேதங்கள் வேணுமா ஆ ஒரு வேதம் அந்த ஒரு வேதம் ரெண்டு வேதம் அதான் முதல்ல வந்து சொல்றாங்க குளிச்சுக்கிறது அந்த ஒரு வேதங்கள் இருந்தால் போதாதா ஒரு வேதங்களே சொல்லப்படாதா இல்லை ஒரு வேதத்தை கேட்ட செய்யலும் அவனுக்கு புரியவில்லை எனக்கு சென்றே இன்னும் புரியவில்லை மீண்டும் எனக்கு விளக்குங்கள் என்பது போகுது அப்போது அந்த வேதம் மறுபடி இரண்டாவது வேதமாக மாறுகிறது எஜுர்வேதம் அப்போ எஜுர்வேதத்தை கேட்கும் போது எதிர்பேதக்கூடிய பொருளும் புரியவில்லை அப்படி புரியாத காரணால் மூன்றாவது வேதம் என்பது ஒரு உற்பத்தி சாம வேதமும் எல்லாம் தெரிந்தாலும் சமாதானமாக எதையும் இறந்து கொள்ளக்கூடிய பக்கம் எனக்கு ஏன் என்ற ஆத்மாபுரமம் எல்லாம் சத்பம் பிரமையும் காட்டுவதற்காக அதரவள வேதம் உருவாக்க இப்படி ஒரு வேதத்தை சொல்ல வேண்டிய இடத்துல ஒரு விதம் இருக்கு நான்கு வேதமாக நடந்ததற்கே காரணம் என்ன என்றால் அறியாமல் கேட்டதே தெளிவில்லாமல் அப்படிப்பட்ட சுரீக புத்திகள் இருப்பதனால் ஒன்று நான்காகும் இப்ப நாம தான் சச்சிதானந்தாகி நாம் அதாவது பிரம்மசத்தியம் சொல்றாங்க சச்சிதானந்த பிரமம் அதுக்கு மூணு பதம் இருக்கிறோம் ஆனால் சச்சிதானந்த பிரமமாகிய பொருள் முப்பத்தஞ்சு பேர் வர நம்ம சதவாசம் பண்ணுறோம் அதில் யாருக்கான நம்ம அன்ப நிறையா தெரியும் முப்பத்தஞ்சு பேர் ஒரு நாள் தெரிஞ்சோம்னா நான் சொல்ல பேச சொல்லணும் ஆரம்ப பதவாயி துரோக சரீரம் ஆறு சூற்றம் சரீரம் எழுது பரம் சரீரம் என்பது இரண்டு அப்புறம் பஞ்சபிரதங்கள் அஞ்சு மாயை அல என்று இரண்டு இவையில் உடன்பாடு கொள்வதற்கு ஜீவன் ஈஸ்வரன் இருந்தது பேரும் நமக்கு அந்நியமானவர்கள் உண்மையான நம்மளுடைய அந்நியமானவர்கள் இடையில் வந்து கலந்தவர்கள் தப்பிடத்தால் இடையில் வந்து கலந்தவர்கள் அவர்கள் நம்மளே ஆட்சி பண்ணிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய ஆட்சி கொள்ளுகின்ற ஆதாரத்தில் நம்மை யார் நாம் அமந்தே ஓய்வு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று முயற்சி இது போல சில நிகழ்ச்சிகள் சில சம்பளங்கள் சில தோட்டங்கள் சில சச்சங்களை கலந்து கொண்டாலும் அவர்களுடைய பூர்வமனை அவர்களை அந்த விஷயத்தை சச்சங்கத்தினுடைய ஆளுநர் அவர்களை கேட்டு அதனையும் மனசுகளை உங்களோட அனுபவிக்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு வாங்க வாங்க சில நேற்று வீட்டுக்கு தேசுவது அப்படியெல்லாம் தேசணும் சாரங்கணும் கேட்கணும் கேட்கறதை அனுபவிக்கணும் அப்படி அனுபவிக்கிறதுக்கு அவகாசம் அந்த அவகாசம் நாட்டில் ரெண்டு பேருக்கு எப்போதுமே நம்பலமாக சாஸ்வரமாக சாதகமாக கிடைக்கிறது இல்லை நம்ம இந்த முப்பத்தஞ்சு பேர் வழியே சீக்கி சீரழிக்கிறோம் ஆனால் அவர்கள் எல்லாத்துக்கும் வெளியேணும்னா தைரியம் நமக்கு சிறப்பு உள்ளோட உணர்ந்து நமக்கு முறையாக பாடம் கேட்டு அதன் விரைவினால் நாம் நம்மை அறிந்து ஆனந்தம் விதமாக என்று எல்லாரும் செயல்படும் திட்டம் தெரியல நமஸ்காரம் இங்கே நான் இங்கே வந்து நிற்கிறதுக்கு காரணம் டாக்டர் பூர்ணானந்த சரஸ்வதி சாணன்னு சொல்லி அவர் எம் ஃபில் பிஹெச்டி என்ஜினியர் காஷ்மீரி சைத்யம் நம்ம ஆனமலை பகுதியை சேர்ந்தவர்கள் அவனது அவர் சின்ன பையன்லையே பக்கத்து ஒரு செட்டியார்கள் பிலிமா ஒரு செட்டியார் அவர் இறந்ததையுமே பதில் கிடைக்கல அப்புறம் அப்படியே தீர்த்த யாத்திரைக்கு போறவங்க கூட கிளம்பி ரயில் ஏறது இறங்கிறது அப்படியே போய் பண்டறி உரம் போய் சேர்ந்து அப்புறம் காசி போய் சேர்ந்துட்டார் காசியில் அப்படியே குளக்கற சாப்பிட்டு உட்கார்ந்து இருக்காரு காஷ்மீரி பண்டித் அந்த இனத்தை சேர்ந்த வந்து அவரை எதிர்த்து அவர் ஹிந்தியில் பேசி அவர் தமிழில் சொன்னால் ஒன்றும் புரியல உருக்கு போயிட்டாரு அடுத்த நாள் வந்து அந்த பண்டித்து வந்து பேசிக்கிட்டு கூட ரூபா கூட்டிட்டு போயிடாரு கூட்டிட்டு போய் அவரை அவருக்கு மக கூட இவனையும் படிக்க வச்சு அப்புறம் ஒரு ஸ்டேஜில் மகாக்கார லவ்விங் படிக்க போயிடறாரு நம்ம சாமிஜி ஆயிரம் ரூபாய்க்கு போகிறாரு அங்கே ஒரு ஆறு மாசத்துலேருந்து பிடிங்களேன் அப்புறம் வேளாங்கிற லைஃப்பில் படிச்சு அப்புறம் அங்கேயே எம்ஃபில் வரைக்கும் படிச்சு அப்புறம் காஷ்மீர் யூனிவர்சிட்டியில் அங்கே ப்ரொஃபஸராக வேலை பிஹெச்டி பண்ணி நம்ம ஜக்போகன் மைக்கலாம் பிஹெச்டி வாங்குறது வாங்கினாங்க அவர் ஏதோ ஒரு வகையில் நமக்கு வந்து சேர்ந்த எப்படி வந்தாருன்னா அதுதான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான சமாச்சாரம் ஸ்கூலில் டிரான்ஸிடெண்டல் மெடிடேஷன் சொல்லி கொடுத்தாங்க அதில் ரொம்ப தீவிரமாக போயிட்டு அப்புறம் நம்ம ஹவுஸ் மாஸ்டர் கொஞ்சம் அது வைத்தான் இந்த ராமகிருஷ்ணன் பற்றியெல்லாம் சொல்லி கொடுத்தது அப்புறம் கடைசியில் இந்த டுவெல்த் எழுதி கோட்டை குட்டம் போடுறதுல ரொம்ப ஈடுபாடு ஆகிடுச்சு அப்படி இது ஒன்று ஃபெயிலான அப்போ தேவை சொல்லி அதை முடி வச்சுட்டா டுவெல்த் ஸ்டாண்டர்ட் எடுத்து பாஸ் பண்ணிட்டு அப்புறம் காலேஜ் போனோம்னா எல்லாம் கொடுத்த வச்சிடலாம் நான் கொஞ்சம் தெื่ western இதிரு십ேன் வாண்டும்னா அங்குணையின்து இங்கு ந பில்ம அeun்கопросன்று நனம் சும்ன செ influencesеп Olaf valor மறி letzக்க வரத்துी angeமென்று மக competenceா gainsштesterol рос வாதுமலில்லை ம początku motorcycle மரிலக்கும்cito செய்த் Appreci decomp видно dictator விசைஸ்தரேан அப்பSure அscheidுபோது அயிது necesita ா Audi Play Store அ pulsesைந்து beginnen நிறாகbeyறлом ு intervalsخت underground இருபது நிமிஷம் ஒரு மதுரை தொழில் கொடுத்து காலையில் இருபது நிமிஷம் சாய்கால இருபது நிமிஷம் பண்ண வச்சு பண்ண சொன்னாலும் விடாமல் பண்ணிக்கிட்டே ஒரு வருஷம் கழிச்சு நமக்கு ஒரே தேடுதல் மென்டென்ட் பண்ணுறேன் ஜாபம் பண்ணுறேன் நல்லா இருக்குது அப்புறம் என்ன ஒன்றும் தெரியாது ஆன்மீக பற்றி ஒன்றும் தெரியாது எந்த நல்ல நூலும் படிச்சதில்லை எந்த நூல் நல்ல நூலும் தெரியாது அப்புறம் சரி நமக்கு எல்லாரும் பேசுனா திருக்குறள் தான் நல்லா எடுத்த சொல்லி அப்படின்னு லோக்கலில் ஒரு குழுவை தொலை வைக்கணும் அப்புறம் பார்த்தா நம்ம வீட்டுக்கு பியாபாரத்தில் காலையில் எழுந்திரிச்சு வந்தால் நம்ம சாமிச்சு உட்காந்துருக்காரு இவர் டாக்டர் பூனா நம்ப சார் அவர்கிட்ட பேச பேசவே நம்ம கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்ல சொல்ல அவ நமக்கு அப்படியே செலுத்து போச்சு பயங்கரம் அந்த வேர்ல இருந்து சொல்வாங்களே அது ரொம்ப ஃப்ரீக்குவென்சி ஓத்துச்சு சாமி சாமின்னு சொன்னாங்களே ஒரு கருத இப்படி தொட்ட சுட அதுமாரி கடவுள் உட முடியுமா இருந்தாங்க கண்டிப்பாக முடியுங்க அது அதை பற்றி நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் கையில் ஒரு புக்கு வச்சுருந்தார் சாஸ்கிருத்து புக்கு அந்த தலைப்பு படித்த ஹிந்தி தேதியாக படிக்க முடியும் அப்புறம் சரி நம்ம படிக்கலாங்கன்னு சொல்லி அடுத்த நாள் வந்து சொல்லி கொடுக்காங்க சரி நமக்கு அந்த ஃப்ரெஷ்ஷாக போகவில்லை ஆனால் முப்பது மைலேருந்து மத்தியான அவர்கிட்ட ஒன் டு ஒன் படிக்க ஆரம்பிச்சாங்க அவர் பதினைஞ்சி நாள் தெரிந்து ஆனால் நான் படிக்கிற ஆர்வம் பார்த்து ஒரு ஒரு மாதம் எக்ஸ்ட்ரா வருது கீதாவில் சாங்ஸ்கிருத்தில் ஒரு ஒன்பது ஐதியாக படிக்கிறத பார்த்தீங்க வந்து அப்படியே கண்டிப்பாகி இப்போ சொன்னா ஒரு பதினெட்டு அவர் சன்னியாசி நிறைய புக்ஸெல்லாம் எழுதிட்டாருங்க அங்கே பெருசாக நிறைய தெரியாது ஏன்னா விளம்பரமெல்லாம் சாமிஜி அவர் தேர்தலிலேயே இருந்தார் எப்பவுமே மூணு ஐம்பத்தஞ்சுக்கு எந்தவாரு அவர் வாட்டில் அவர் காரியங்களை செய்வார் நான் நம்ம பப்பு ஏழு மணிக்கு முன்னாள் போனால் அவர் படிச்சுக்கலாம் அப்படின்னா மாதங்களுக்கு அம்பது இப்படியே படித்து ஒரு பகவத்கீதை சங்கர பாஷ்யம் அப்புறம் நம்ம பார்த்து உபனிஷன் சங்கரபாஷ்யத்தை சொல்லி கொடுத்தாருங்க இப்போ அவர் ஒரு புந்து பேப்பரில் எழுதி வச்சிருந்தார் கீதை, உபநிஷத்து பகவத்கீதை பிரம்மசூத் இதையெல்லாம் அரசு பார்த்ததில் சாஸ்கிருத் எழுதி வச்சிருந்தாரு எனக்கு தெரிய வந்தது என்னவென்றால் பிரம்மம் அல்லாத பொருள் இல்லை பிரம்மம் அல்லாத பொருள் ஒன்று இருக்குது என்று நினைப்பது கைத்தை பார்த்து பாம்பு என்று எண்ணுவது போல் அப்ப இதுதான் ஞானம் இதுதான் ஞானம் பிரம்மல்ல ஒரு பொருள் இல்ல எல்லாத்தையும் முடியாது இந்த வயர்ல கரண்டு போகுது தெரியுது தொட்டு பார்த்தது தான் அனுபவம் சுருக்குன்னு சாக்கிறது அது மாதிரி அதாவது எப்பொழுதும் தன்னை அறிதலில் இருப்பாயாக எப்பொழுதும் தன்னை அறிதலில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பாய் பண்ணிட்டு இருந்தா ஒருவேளை ஒரு நாள் நமக்கு என்ன ஆனா லைட் எரிதோ இல்லையோ நமக்கு நிறைய ஒரு பகவ ஒரு லௌகீக வாழ்க்கையில் வேண்டாம பேசிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாம ஒரு சில்லி மேத்திரிகளுக்கெல்லாம் ரொம்ப நம்ம மரத்தை பருத்திக்காமல் அது இருக்க முடியுது நான் கொஞ்சம் அரசியலாம் இருக்கிறேன் பெருசாக கலந்துக்கிறது இல்லை இருந்தாலும் நம்ம நாடி நிறைய பேர் வர்ற அந்த பக்கம் அது கண்டிப்பாக நம்ம பரம்பரையினால வரல எங்கள் பரம்பரை முடிச்சோம் வார்த்தை நல்லாவே யூஸ் பண்ணுவாங்க அப்போதான் கொஞ்சம் விவசாயம் பண்ண முடியும் மக்கள் அதுல இருந்து வரல கண்டிப்பா இந்த ஆன்மீகத்திலிருந்து இந்த தேர்தல் மேலதான் நினைக்கிறேன் வரலாறு கதைகள் அதை கேட்க தான் நம்ம சுவாரஸ்யம் வருது அது தப்பு இல்லை ஒண்ணும் இல்லாதுக்கு அது தப்பில்லை பட் முழுசு ஆண்மைங்கிறது ஒரு பிராக்டிஸ் பண்ணணும் டெய்லி ஒரு ரெண்டு மாந்திரம் படிக்கணும் தலையில் படித்தாலே அது அலைன்மெண்ட் கரெக்டாக உபனேஸ்வரில் ஒரு ரெண்டு மாத்திரம் படிக்கலாம் அது புரியணும் ராகத்துக்கு இம்பார்டன்ஸ் கொடுக்காம கருத்து என்னன்னு பார்த்து படிக்கணும் அதைய தலையில் படிச்சுட்டுனாலே நம்ம பக்குவமாயிருவோம் நம்ம செயலாமே இப்படி போக போக அந்த பகுதி நிறைய நம்ம இளைஞர்கள் உடம்பு போன இருக்கிற அப்ப கணிப்பது வாய்ப்பே இல்லை எப்படின்னா அப்போ நிறைய அரசியலாம் வராங்க நடிகர்கள்லாம் ஒரு விம்பிள்டன்ங்கிறது வந்து டென்னிஸ் விளையாடக்கூடிய ஒரு மையப்பகுதி அங்கே போய் நம்ம கிரிக்கெட் விளையாடுற சச்சின் தெனுக்கரை விளையாட சொன்னால் என்ன கொடுவாப்போம் அது மாதிரி ஆன்மீக கடைசி மட்டும் நம்ம லவ் ஈட்டியை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நம்ம டிக்கெட் வாங்கிற ஆன்மீகத்துக்கு பிடிச்ச அது வந்து ஏதோ இன்னைக்கு அடுத்த ஜென்மத்தில் ஏதோ அந்த சம்ஸ்காரம் வரலாம் அதுக்காக அதாவது இந்த ஜென்மத்துக்கு அது வாய்ப்பு கம்மி தான் ஆனால் அதனால சின்ன வயசுலேருந்தே நம்ம உபநிஷத்துல வெறு ஆன்மீகம் மட்டுமல்ல அதில் நிறைய மேனேஜ்மெண்ட்டுக்கு இப்ப நம்ம சாந்தோகி உபனிஷத்துல ஒரு சில மந்திரத்தை படித்தப்ப நிறைய நம்ம School diary will follow men and support them. That's why he who knows the best will become the best. And the best is the breath. What does he say? Who knows the best will become the best and the best is the breath. வல்லவரும் நல்லவரும் எது என்றால் நம்ம மூச்சு காட்டு காற்று அத்தியாசம் பண்ணாலே பெஸ்டா இருக்கும் அடுத்தது அந்த லீடர் இந்த யார் ஒருவருக்கு தலைவரை தெரியுமோ அவரே தலைவர் ஆவார் தலைவர் என்பது வாக்கு பொ தெரியுமோ அவரே செல்வந்தராவார் பொருள் என்பது கேக்குதல் Correct listening. The listening is not a good thing. It is a good thing. It is a management. We are not able to do this. We are not able to clean it. We are not able to do that. We are not able to do that. We are able to do that. We will become very good managers. எல்லாத்துலயுமே நினைச்சு பிராக்டிஸ் பண்ணணும் மனசு சும்மா இருக்கணும் அதுக்கு பிராக்டிஸ் நிறைய வேணும் அதனால நம்ம வாழ்க்கையில நம்ம செய்யணும் தொழில செஞ்சுட்டு கடவுளை பிரம்மத்தை தவிர வேறு ஒரு பொருள் இல்லை என்று அபயாத நிலையில் வாழ்வது ஒரு சிறந்த வேதாரண் என்று நினைக்கிறேன் வாய்ப்பளிவுக்கு மிகவும் நன்றி இந்த நான் நிற்பதற்கு மிகப்பெரிய பாக்கியாவது மற்ற மகிழ்ச்சி இந்த மகிழ்ச்சிக்கு சுவாமி வேதானந்தா இந்த அரங்கத்தை சாதித்ததை இதரத்தாட்டை பார்க்கும்போது ஒரு நிகழ்ச்சி எனக்கு ஞாபகத்தில் தெற்கே அதிவீரராமசாமியன் என்று அவன் அவனது அரசாங்கத்தில் காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் எழுந்தான் தெற்கே அப்படி நிரம்பிய அந்த அரசன் உங்கள் கல்வியில் கல்வெட்டில் எழுதினான் எனது வாழ்க்கையின் அர்ப்பணிப்பாக தெற்கே நான் காசி விஸ்வநாதனை ஆலயத்தை அளித்திருக்கிறேன் இனி வரும் ஆண்டுகளில் இந்திய குனித தளத்தில் திருப்பணிகள் அப்போது இந்த தளத்தில் சற்று அங்கே இங்கே சிதலமடைந்து திருப்பணிகள் நடக்கும்போது அவன் எல்லாத்தில் யாராவது செங்கலை இறக்கி வைத்தால் அவர்கள் பாதம் தொட்டு வருகிறேன் அந்த நிகழ்ச்சி தான் நாம் இருக்க வேண்டும் சமுதிரத்தில் அவ்வப்போது சிதலங்கள் நடைபெறுகிற போது இந்த சாதிக்கள் அந்த சமுதாயத்தினுடைய திருப்பணியாக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு இந்த சாதிக்கள் அந்த திருப்பணிகளை செய்து வருகிறார்களே இவர்கள் பாதம் தொற்று வன வேண்டும் கைவல்லிய நவமிதான் இந்த ஆங்காள மகன் நவநீதம் என்று பார்க்கும்போது எசன்ஸ் எஸ்என்ஸ் ஆஃப் பார்ட் எதனுடைய எஸ்என்ஸ் இது என்று நாம் பார்க்கும்போது வேதாந்தம் என்னும் மிகப்பெரிய பார்க்கடல் அதனுடைய எஸ்என்ஸ் படர்ந்த வேதாந்தம் என் பார்த்தடலுக்கு உண்டு நீ அந்த குடங்களில் நிறைத்து வைத்தார்கள் குறவர்கள் எல்லாம் வேதாந்தம் காய்ச்சி எடுத்து வடித்து இந்த கைவல்ய நவநீதத்தை நான் இரு படலமாக எசன்ஸ் ஆஃப் வேதாந்தா வேதாந்தத்தினுடைய எசன்ஸ் என்று நாம் பார்க்கும்போது எத்தனையோ தத்துவங்கள் இருந்தாலும் வேதாந்தத்தினுடைய சிறப்பு என்ன ஏன் இதன் எசம் செய்ய ஒருவர் தூய தமிழ் என்று எழுதினார் என்ன காரணத்துக்காக என்று நான் பார்க்கும்போது எது வேதாந்தத்தினுடைய சிறப்பு ஏன் அல்லது எசம் செய்வது சுவாமிகள் தண்ணவராய சுவாமிகள் இருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கும்போது ஒரு சிந்தனைக்கு வருகிறோம் சாதாரணமாக ஒரு பெண்மணி நடந்தால் அது யாரும் அவரவாக பார்ப்பது இல்லை அவர்கள அவர்களே இல்லை ஆனால் அதே பெண்மணி மேடையில் ஒரு விதமாக அது நாட்டியம் ஆகும்போது அந்த பெண்மணியிலேயே பார்த்து கொண்டிருக்கிறது ஒரு நிலை இதுவும் அந்த பெண்மணி நடக்கத்தான் செய்தார்கள் ஆனால் இதை நாட்டியம் என்று அரங்கமே அப்படியே திகழ்ந்து நிற்கிறது அதே பெண்மணி நடக்கும்போது யாரும் பார்க்கலாம் ஆக சாதாரண நடை எப்போது நாட்டியம் ஒருவர் பேசிட்டு நிற்கும் போதோ சத்தம் போட்டாலோ யாரும் ரசிப்பதில்லை அதே அவர் மேனையம் உட்கார்ந்து அவர் பாட ஆரம்பித்தால் அரங்கமே லைத்து ஆக எப்போது சாதாரண சத்தம் ஒரு சங்கீதம் ஆகிறது எப்போது என்று பார்த்தால் ஒரு நடையுடன் ஒரு நடை இரண்டு நியதிகளுக்கு ராகு காலம் என்ற இயற்கை இரண்டு நியதிகளுக்கு ஒரு நியதிக்கும் ஒழுங்குக்கும் உட்படும் நடை நாட்டியமாகும் அதே சத்தமும் இரண்டு நியதிகளுக்கு ராகும் காலம் என்ற நீதிக்கும் ஒழுங்குக்கும் உட்படும் போது சத்தம் சங்கீதமாகிறது அதை போலவே நம்முடைய சாதாரண வாழ்க்கை எப்போது அனைவரும் பாராட்டுகிற ஒரு வாழ்க்கையாக மாறும் என்று நாம் பார்த்தோமே இந்த வாழ்க்கையும் இரண்டு நேரிகளுக்கு உட்படும் ஒரு சாதாரண வாழ்க்கை மிகப்பெரிய வாழ்க்கையாக மாறிவிடும் அந்த இரண்டு நேரிகள் என்ன என்று பார்க்கும்போதுதான் ஒன்று இறை உணர்வு இன்னொன்று அறநெறி ஆக யாருடைய வாழ்க்கையில் இறை உணர்வுக்கும் அறநெறிக்கும் உட்பட்டு அந்த வாழ்க்கையில் அமைகிறதோ அவருடைய வாழ்க்கையில் அந்த வாழ்க்கை இனிமையாக எல்லோரும் பார்க்கும் ரசிக்கும்படியாக இருக்கிறது என்று பார்க்கும்போது இறை உணர்வு இங்குதான் வேதாந்தம் வருகிறது வேதாந்தத்திற்கும் முன்பாக பழங்காலத்தில் ஆதி காலத்தில் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும்போது அவர்கள் ஒரு பயத்தினால் அல்லது ஒரு மகிழ்ச்சியினால் மழை பெய்து ஒரு மகிழ்ச்சியினால் அதை ஏதோ இடி மின்னலிடம் வருங்கிறது ஒரு பயத்தினால் தகவல் எங்கோ இருந்து கொண்டிருக்கிறார் என்று நினைத்து அதை வணங்கினார் ஒரு பயத்தினால் வணங்கினார் பொதுவாக இந்த மனித இனம் ஆரம்பித்த போது கடவுளை எங்கோ வைத்தார் ஆனால் முதல் முதலாக வேதாந்தம் கடவுள் எங்கோ இல்லை அந்த கடவுளே தான் முனியாகி இருக்கிறார் என்று கடவுளை மனிதனோடு இணைத்தது வேதாந்தம் அதுதான் வேதாந்தனுடைய சிறப்பு நீ வேறு அல்ல அது வேறு அல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மையை கொண்டு வந்து மனித குலத்துக்கு தந்ததே அதுதான் வேதாந்தம் அந்த வேதாந்தம் சொல்லிட்டுதான் நீ மீண்டும் மீண்டும் நமக்கு வலியுறுத்தி நீ வேறு யாரும் அல்லப்பா அதுவே தான் நீர் என்று சொன்னது அதற்கு முன்பாக கடவுள் எங்கோ இருக்கிறார் என்று நினைத்துக்கொண்டு பயத்தினால் அதை வணங்கி கொண்டிருந்த அது இறை வணக்கம் இறை வணக்கத்தை இறை உணர்வாக மாற்றிய பெருமை வேதாந்தத்தில் இறை வணக்கம் என்றால் அது எங்கேயோ இருக்கிறது நினைத்து நான் வணங்கிக் இறை உணர்வு என்றால் அது நானாகவே இருக்கிறது நினைத்து என்னை மாற்றிக் கொள்கிறேன் டிரான்ஸ்பார் என்னை மாற்றிக்கொள்கிறேன் ஆக இறை உணர்வு நமக்கு வேண்டாம் இதைத்தான் பிற்காலத்தில் வந்தவர்கள் எங்கோ இருக்கிறாலும் நினைத்து கொண்டிருக்கிறதே நீ ஒன்னையே ஆராய்ந்து நீ ஒன்னையே ஆராய்ந்துப்பார் தன்னை அறிய தனக்கு ஒரு செய்தி இல்லை தன்னை அறியாது தானே கேடுகின்ற தன்னை அறியும் அறியும் தன்னை அறிந்தபின் தன்னை அச்சிக்க தான் இருந்திங் எக்ஸ்ட் ஆல் யூ என்று இந்த மனிதனையும் அந்த இறை சக்தி என்று சொல்லுகிறதே ரெணியில் நினைத்து அதை அந்த அந்த பிரம்மத்தை எங்கும் நிறைந்திருக்கிற அனைத்துக்கும் மூலமாக இருக்கிற அந்த பிரம்மே தான் நீங்கள் பிரம்மசாஸ்திரத்தில் உங்களாவதாக அந்த பிரம்மத்தையுடைய தன்மையை சொன்னார்கள் அச்சிந்தய அது இவ்வளோ தான் புரியுது அவ்வளோதான் நம்ம சிந்தைக்கூடாது அழக அச்சி தய அவத்த அது மறைமுறளாக இருக்கிறது அவர்கணாய அதற்கிருந்து ஒரு தனி குணத்தை நீ சொல்ல முடியாது நிர்குணாய குணாத்மனை ஒரு விதத்தில் பார்த்தால் எல்லா குணங்களும் அதுல தான் வருகிறது அது அத்தனை குணங்களையும் உடையது என்றும் சொல்லலாம் நிர்குணாயம் என்று சொல்லலாம் அத்தனை குணங்களையும் உடையது என்றும் சொல்லலாம் சமஸ்தகூத்தைய ஜகம் முழுவதுக்குமாகவே ஆதாரமாக நிற்கிற பிரைகளை சொல்லி பிரம்மேதான் என்று உணர்த்திய பெருமை வேதாந்தத்தை சார் நீ மட்டுமல்ல நீக்கிறாயே அந்த பிரம்ம்தானும் பிரம்மிஸ்ட் இன்றை நீ நினைக்கிறாயே அந்த பிரஜானம் கூட பிரம்ம பிரம்மத்தினுடைய அம்சம்தான் என்று சொல்லி உனக்குள்ளாக இருக்கிறது ஆத்மா ஹயமாத்மா பிரம்மா ஆக இந்த சாதாரண இந்த வேதாந்தத்தில் தான் இதை பார்த்த மேனாண்டு அறிஞர்கள் இப்படி ஒரு தத்துவம் அற்புதமான தத்துவம் இந்த மண்ணில் இந்திய மண்ணில் விளைந்து அதன் கிளைகளாக எத்தனையோ கிளைகளாக பரவி இருக்கின்றன ஆனால் வேதாந்தத்திற்கு பிறகு எத்தனை கிளைகள் வந்தாலும் அத்தனைக்கும் அடிப்படையாக இருப்பது இந்த வேதாந்தம் அகம் பிரம்மாஸ்மி என்பது வேதாந்தம் பகல்புரம் மனாசருக்கு வித்தியாசமாக சொல்லுகிறார் சிற்றபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வங்கள் குழந்தை சிற்றவையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம் அது வேறல்ல நான் வேறல்ல என்று பிற்பாடு வந்த அனைத்து தத்துவங்களுக்கும் ஆதாரமாக இருந்தது இந்த வேதாந்தம் என்று பார்த்த மேனாட்டு அறிஞர்கள் என்றும் கூட இந்த மண்ணில் வேதாந்தம் என்பது இருப்பது ஒன்றே ஒன்றுதான் அதுதான் அனைத்துமாக ஆகியிருக்கிறது அதை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்ற மிகப்பெரிய ஒரு அத்வைதரத்தை கொடுத்த இந்த மண்ணிற்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பு உண்டு ஏனென்றால் இன்றைக்கு கூட மேலாட்டில் விதித்த மதங்களில் மேலாட்டில் விதித்த தத்துவங்களில் இன்னும் அவர்கள் அத்வைதத்தை கொண்டு முடியவில்லை அவர்களது பார்வை இன்னுமாகவே துவதமாகவே இருக்கிறது எங்கோ இறைவன் இருக்கின்றான் அவன் நம்மை கண்காணிக்கின்றான் அவனுக்காக நாம் பாடுபட வேண்டும் அவனை நாம் மகிழ்க்க வேண்டும் என்று இன்றும் அவர்கள் அந்த கடவுள் என்பதை எங்கோ வைத்திருக்கிறார்கள் துவைத பார்வைதான் இன்றும் ஒன்று ஆனால் இங்கேதான் ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஒரு அத்வைத பார்வை உண்டுவிட்டது இதை உணர்ந்த ஒரு சரித்திர பேராசிரியர் என்ற மிகப்பெரிய பேராசர் அவர் சொல்வார் எல்லா நாட்டு சரித்திரே வந்தார் அவர் நமது நாட்டுக்கு வந்தார் இந்தியா என்று தலைக்கை கொடுக்கிறார் இந்தியா இதை பற்றி எழுதப்படுகிறார் அவருடைய முதல் வழி இந்தியா என்று எழுதி எழுதியவுடன் இந்த உலகை நான் எனது வீடாக கருதினார் India, I am the Pooja Araya. I am the Pooja Araya. So, the statement of Wilbur and America, that I say, if I consider the entire world as my house, India is my Pooja Aram. So, I am the Pooja Aram. I am the Pooja Aram. I am the Pooja Aram. இன்னும் சொல்ல போனால் இந்த மண்ணிலும் இந்த தமிழ்நாட்டு மண் இருக்கிறதே மிகப்பெரிய அற்புதமானது ஏனென்றால் உலகம் முழுவதுமாக இந்திய தத்துவங்கள் பரவி இருந்தார்கள் இன்னும் பரவியிருக்கிறது இந்த இந்திய தத்துவங்களுக்கு அது பகவத்கீதையாக இருக்கட்டும் பிரம்மசூத்திரமாக இருக்கட்டும் ஒப்பநிடத்தங்களாக இருக்கட்டும் இந்த இந்திய தத்துவங்களுக்கு மூன்று பேர் தான் உரை எழுந்திருக்கிறார்கள் முக்கியமான மூன்று பேர்கள் அவர்கள் தான் நம்ம ஆச்சாரியார்கள் என்று சொல்லுகிறோம் ஒருவர் சங்கராச்சாரியர் இன்னொருவர் ராமானுஜாச்சாரியர் இன்னொருவர் மதுவாச்சாரியர் அவர்கள் தான் இதற்கு ஒரு மூன்று மும்மூர்த்திகளாக ஒரு மூன்று உரைகள் எழுந்திருக்கிறார்கள் அந்த மூவருமே இப்போது தான் நம்ம அது கேரளா என்றும் இப்போது தான் இது கர்நாடகா என்றும் அந்த காலத்தில் எல்லாமே தமிழ்நாடு தான் சமீப காலம் வரைக்கும் எல்லாமே தமிழ்நாடு தான் ஆக இந்த மூவருமே எங்கென்னு வர்றாங்க தமிழ்நாட்டில் இருந்து வர்றாங்க உலகத்திலேயே பரவி இருக்கிற இந்த இந்து மதத்திற்கு ஒரு ஆட்சியார்கள் வந்த மூன்று பேரும் மூன்று பேரும் தமிழ்நாட்டிலிருந்தான் வந்திருக்காங்க மூடிய மகத்துவமான மண் இந்த மண்ணில் நாம் உருவாங்க கொண்டிருக்கிறோம் என்று நாம் நினைக்கும் அடுத்தபடியாக இந்த மண்ணில் உலாக கொண்டிருக்கிற நான் எனது நடத்தை எனது பேச்சு எவ்வாறு இருக்க வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியம் இத்தனையும் தெரிந்து கொண்டேன் பிரம்மைமையேதான் நானாக இருக்கிறது என்று தெரிந்து கொண்ட பிறகு எனது பெருமையை அறிந்து கொண்ட பிறகு இதைத்தான் ஒரு மகான் தாண்டவராக சொன்னார் அவரை நினைத்து பார்த்தார் இவ்வளவு பெரிய ஒரு உண்மை ஒரு தத்துவம் அடங்கியிருக்கிற இந்த வேதாந்தமும் சமஸ்கிருதத்தில் இருப்பதால் எல்லோருமே அது தெரிந்து கொள்ள முடியவில்லை பெரிய வேதாந்த நமக்கும் இடையிலே ஒரு மொழி வந்துவிட்டது இது எப்படி நாம் கொண்டு என்று நினைத்தவர் யான் பெற்ற இன்பம் பெருமைய முயற்சி என்று என்ன செய்தார் நினைத்த இந்த வேதாந்த கருத்துக்களை புய தமிழில் வைத்துவிட்டால் இந்த பகுதிக்கும் இந்த தத்துவம் பரவுமே இவர்களது வாக்கையும் மேன்மையுமே என்று நினைத்த அந்த மகான் மிகப்பெரிய ஒரு மகான் அவர் மனது பாருங்க தான் அனுபவித்தது எல்லா பூவைக்கும் நினைத்தவர் தான் இந்த வேதாந்த கருத்துக்களை அப்படியே தமிழ வந்தது ஆனால் அவருக்குள்ளாக ஒரு சின்ன ஒரு எண்ணம் வேதாந்த கருத்துக்களை இங்கே கொண்டு வரணும்னா எதை ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது பகவத்கீதையாக பிரம்மசூத்ரத்தையாக ஒவ்வொரு தான் நூற்றி கீரிக்க எதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொண்டு வர்றது அப்படிங்கிற என்ன அவர்கிட்ட அப்போ தான் அவராக நினைக்கிறாரு இதனுடைய எசன்ஸை நம்ம எடுத்துடலாம் வேதாந்த கருத்துடைய எசன்ஸை நம்ம எடுத்துடலாம் அவராக படித்து படித்து படித்து அந்த எசன்ஸ் அப்படியே எடுத்து அந்த எசன்ஸ் தான் நவ நீனா அதை கடைந்து அந்த பாற்கடலை படைந்து அந்த நவநீதத்தை எடுத்து அதை புரிய தமிழ் பாடல்களை வைத்ததற்கு பிறகு அவர் சொல்லுவார் இந்த எசன்ஸ் தான் நான் கொடுத்துருக்கிறேன் இதை படித்தாலே போதும் உங்களுக்கு மோட்சம் உண்டு பரந்த வேதாந்தத்தை படித்த ஒரு மோட்சம் இதை படித்தாலும் உண்டு என்று நினைத்தவர் தான் கைவைய இந்த எசன்ஸை பற்றாக்கு போதும் உங்களுடைய கைவல்லியம் மோட்சம் கிட்டும் என்று சொல்லி அந்த பெரிய மிகப்பெரிய ஒரு மனத்துடன் அந்த தாண்டவரா சுவாமிகளும் அதை அடித்து வைக்க அந்த முதல் பாடலே பொன் நிலம் மாதர் ஆசை பொருந்தினர் பொருந்தாலும் தண்ணீர் அந்த தில் சீவ சாட்சியாய் மாத்திரமாய் நிற்கும் என் நிகழ்களிலும் மிக்க எழுநிலை அவற்றின் மேலா நன்னிலம் இந்த நன்னிலத்துக்கு ஒரு அடங்கினை கொடுத்து பாருங்கள் அவற்றின் மேலாக நன்னிலம் அந்த நன்னிலம் மருமும் ஏக நாயகனும் வதந்தை நாம் இங்கு நினைத்து பார்க்க வேண்டியதில் ஒரு மிகப்பெரிய ஒரு மகான் மிகப்பெரிய ஒரு மனதோடு இதை நமக்காக கொடுத்திருக்கிறார்கள் அதன் வேதாந்தம் இங்கும் வந்திருக்கிறது அந்த பாஷை புரியலை சமஸ்கிருதம் புரியலை என்று யாரும் நினைக்கிறேன் நாம் இங்கேயே இனி ஐநே நிமிடங்கள் இங்கே வாழ்கிற நான் இதை கைது கொண்ட நான் எப்படி நம்ம செயல் அமைய நான் வந்து பிரம்மத்தை உணர்ந்துட்டேன் அப்படிங்கிறத எப்படி வெளிப்படுத்துவது பிரம்மத்தை உணர்ந்தவர்கள் யார் என்று எப்படி வெளிப்படுத்துவது என்று பார்க்கமே ஆனால் நான் கூறியபடி வாழ்க்கைக்கு வேண்டியது இரண்டு ஒன்று இறை உணர்வு நான் பிரம்மத்தின் அம்சம் என்ற இறை உணர்வு மூன்றாம் இரண்டாவது அறநெறி எதை நாம் அறநெறி என்று சொல்கிறோம் என்று பார்த்தோம்னா இறை உணர்வு என்பது நான் பிரம்மத்தினால் ஆக்கப்பட்டது என்ற உணர்வு பிரம்மே நானாக என்ற உணர்வு இறை உணர்வு நான் பிரம்மத்துக்காக வாழ்கிறேன் என்று நீங்கள் வாழ்ந்தீர்களே ஆனால் அது அரண் இப்போது கேள்வி நம்ம இல்ல இருக்கிறோம் சாதுக்கள் எல்லாமே அவங்களுடைய அர்ப்பணிச்சிருக்காங்க அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இல்லத்தார்களே பிரம்மத்தை உணர்ந்த அவர்களும் இதை கற்றமத்துக்காக வாழ்கிறோம் நான் என்று நான் பார்க்கும்போது தான் கொஞ்சம் கொஞ்சம் சிந்தனைகளை பார்ப்போம் அதுதான் இந்த மாநாட்டினுடைய வெற்றி எதற்காக இந்த மாநாடு பிரம்மனே நான் உணர்ந்த பிறகு பிரம்மத்துக்காகவே நான் வாழ்கிறேனா என்ற ஒரு சிந்தனை செய்வதற்குத்தான் இந்த மகாநாள் இப்போது சில சம்பவங்களை நான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன் நீங்களே நம்ம பிரம்மத்துக்காக நம்ம வாழ்கிறோமா என்று நாமவே தெரிந்து கொள்வோம் வாழ்வது என்றால் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பன்னிரெண்டு மணிக்கு ஒரு பன்னிரெண்டு மணிக்கு விலகாத வெயிலில் ஒரு கூடைக்கார அம்மா அப்படியே அந்த கூட காய்கறி கூடைய சமயத்துக்கு வந்து அந்த வெயிலை தள்ளாத வெயிலை அப்படியே உங்கள் வீட்டுக்கு முன்னாடி நிற்கிறது அவங்க யாரு நீங்கள் சொல்லுவீங்க காய்கறிக்கார அம்மான்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அவங்களுக்கு மனசில் எத்த வேண்டியதுனா அது ஒரு பிரம்ம அப்போது எப்போதாவது அதை ஒரு பிரம்மம் என்று நான் பார்த்தோமே ஆனால் நான் பிரம்மத்தை உடம்புக்கேன் அந்த இடத்துல அது பிரம்ம ஒரு பிரம்மே வந்து அவங்க வீட்டு வாஷ்ரூம் முன்னாடி பாவ சிரமப்படுது அதை இறக்கி வச்சுட்டு என்னம்மா சாப்பிட்றீங்க மோம் சாப்பிட்றீங்களா என்ன சாப்பிட்றேங்க கேட்டுவிட்டு அது ஒரு மோரம் கொடுத்துட்டு காய்கறியை வாங்கிட்டு ஒரு ஐம்பத்தஞ்சு ரூபா ஆகுதுன்னா ஒரு அறுபது ரூபாயை கொடுத்து அந்த அஞ்சு ரூபாய் கொடுத்து வரும்போது படம் அதை நான் பிரம்மத்துக்காக வாழும் பிரம்மேதான் பிரம்மேதான் அது அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்கு அனுப்புமையா ஆனால் அந்த பிரம்மத்துக்காக வாழ்கள் என்பதை ஒரு இல்லறத்தால் பிரம்மத்துக்காக வாழணும் வாழ முடியும் அந்த ஒரு அளவுல அஞ்சுக்கமா அஞ்சுக்கமான்னு சொல்லி அந்த புனையை திருப்பி வச்சு நீங்க அவளை அனுப்புனீங்கன்னா இவங்க அதை நாம் செய்கிறோமா அதை தாண்டி வச்சுப்பாங்க சாதிக்கிற அது கேட்க மாட்டாங்க ஏங்க நாங்கள் இதுவரை சொல்லி குறித்தோமே ஆய்வு இன்ஃபார் பிரம்மன் அப்படின்னு அவங்க கேட்க மாட்டாங்க ஆனால் நான் ஒரு இல்லறத்தான் உங்களை கூட நானும் ஒரு இல்லர்தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் நம்ம வாழ சொல்லாமா அதே சமயம் வந்து ஒரு ஜவுளி கடைப்போம் ஒரு மீட்டர் எவ்வளோ ஆயிரத்தி எண்ணூறு சரியாப்பா கூட பாருங்கள் நிமிடங்கிறோம் எங்கள் மனுஷன் கேட்குறோமா ஆனால் இந்த காய் இந்த காய்கறி காரை ஏமா முருகன் கவோம் பதினஞ்சு ஏமா இது பதினஞ்சு ரூபா பதினஞ்சு ரூபாய்க்கு தரக்கூடாதுல ஒருபோதும் காய்கறி காரை மாவட்ட பேரங்க அது ஒரு ஏழப்பட்ட பிரம்மம் நம்ம உதவியை நாணி வந்திருக்கிற பிரம்மம் அது என்ன சொல்லுதோ அப்படியே வாங்க முடியாது கூட ஒரு காசைப்படுறாங்க அது அப்படி செய்து விட்டால் அந்த இலத்தரசு கூட பிரம்மத்தை இப்போ நம்ம பெரியவங்க இருக்கணும் நிலச்சோதார்கள் இருக்கணும் விவசாயிகள் இருக்கணும் ஒம்பது ஒரு இடத்துல ஒம்பது ஏக்கர் இருக்குது ஒம்பது ஏக்கரை உங்கள்கிட்ட பக்கத்தில் வார்த்தை வச்சுருக்காரு ஒரு ஏக்கர் வச்சுட்டு பார்க்க கஷ்டப்பட்டு வச்சிருக்காரு அதுவும் பிரம்மந்தாங்க ஒம்பது ஏக்கர் வச்சுருக்கிற நீங்கள் என்ன நினைக்கணும் அது ஒரு பாவப்பட்ட பிரம்ம அதுக்கு நம்ம என்ன செய்யலாம் என்று அவரை பார்த்து அப்பா ஒரு ஏக்கர் வச்சுருக்கிற இன்னும் ஒன்று பம்ப் இல்லை நீ என்ன பயன் பண்ணிக்கோ எங்கள் நிலத்துலேருந்து பம்ப் ஷர்ட் தண்ணி கூட நீங்கள் எடுத்துக்காப்பா அப்படின்னு அந்த பிரமத்துக்கிட்ட சொல்லிட்டோம்னா அந்த விவசாயி பேச இருந்து பார்க்கலாம் அதை செய்யணுமா ஆனால் நான் என்ன செய்கிறேன் அந்த பிரமத்தை எப்படியாச்சும் அடித்து அந்த ஒரு ஏக்கரை வாங்கி ஒம்பது கூட சேர்த்து இதை பத்து ஏக்கர் ஆகணும்னு நான் நினச்சேன்னா இது வேதாந்தம் பிறந்த இல்லை வேதாந்தம் பிறந்த ஊரா பிரம்ம உணர்வு வந்த ஊராக இது அப்படின்னு சந்தேகப்படும் ஆக அந்த விவசாயிகள் கூட உங்களுக்கு பக்கத்தில் யாராவது கொஞ்சம் ஏழை பாடைகள் ஒரு ஏக்கர் அது ஏக்கர் வச்சுருந்தா அந்த பிரம்மத்துக்கு உதவும் அது ஒரு பிரம்ம்தான் தென் ஐ ஆம் லிவ் ஃபார் பிரம்மம் ஆனால் நாம் பிரம்மம் என்று உணர்ந்த நாம் நமது செய்கையில் அதை காட்டிக்கொண்டே இருக்கணும் அதை காட்டிக் கொண்டே இருக்க காட்டிகிட்டே இருக்கணும் இப்போ நான் வீட்டுக்கு வர்றேன் புதுவும் மர்மதம் வர்றத அழியாது புதுவும் மர்மதம் வந்து நிற்கிற அலியாது பிரம்மத்தையே தான் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா உங்க பாவை அது நீங்கள் மருமதம் பார்க்க முடியும் பிரம்மே வந்து நம்ம கம்மியை நிற்கிறது அந்த பிரம்மத்துக்கு நான் என்ன பண்ண நான் என்ன பண்ணலாம் அந்த பிரம்மத்துக்கு பாவ நேற்று வரைக்கும் ஸ்கூல்லையும் காலேஜ்லையும் இருந்து ஏழு மணி வரைக்கும் எட்டு மணி வரைக்கும் தூங்கி பழக்கணும் அந்த பிரம்மத்துக்கு நான் என்ன பண்ணுறேன் இன்றைக்கி அது வேலைக்கு போகுது ஆறு மணிக்கு எழுந்திருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அஞ்சரை மணிக்கு அஞ்சரை மணிக்கு அந்த மாமியார் வந்து இது பிரம்மே தான் நினச்சி ஒரு அஞ்சு மணிக்கு அந்த மாமியார் எழுந்துருச்சு போய் ஒரு டீ போட்டு இதான் டீ சாப்பிடு அப்படின்னு கொடுத்தா யூஆர் ஜி பார் பிரம்மான் ஆகத்தான் ஒவ்வொரு ஒவ்வொரு இன்சிடெண்ட்லேயும் நான் பிரம்மத்தை உணர்ந்தவன் நான் பிரம்மத்துக்காக வாழ்ந்தவன் அப்படின்னு வாழ்க்கையில் காட்டிகிட்டே தோணும் அதுதான் பிரம்மத்தை உணர்ந்த என்னுடைய ஆக நான் தாண்டவராய சுவாமியினுடைய அருளால் நாம் அந்த பிரம்மத்தை அந்த பிரம்மை உணர்வை நாம் அடைந்திருக்குவோம் சமஸ்கிருதம் இந்த பாஷை எனக்கு அவசியமில்லை அவையெல்லாம் தூய்ந்து தமிழில் கொடுத்துட்ட உணர்ந்த நான் பிரம்மத்திற்காக வாழ வேண்டும் அப்படி பிரம்மத்திற்காக வாழ்கிற பார்க்கவும் எனக்கு வந்து வரும்போது தான் பிரம்மத்தை உணர்ந்தவன் என்று நான் சொல்லி இந்த சந்தர்ப்பத்திற்கு ஒரு சாளுக்களையும் நல்ல உள்ளங்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்த எல்லோருக்கும் எனது வணக்கத்தை சொல்லி நீங்கள் அனைவர் அந்த அறநிலையில் சமத்தி கூட பிரம்மத்திற்காக வாழ்கிறேன் நீங்கள் அனைவரும் உங்கள் இல்லத்தில் அனைவரும் இடை உணர்வும் அறநெறி கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கற்பேறு அறிவில் உயர்ந்தவர் நட்பு அழகு புகழ் தரம் அன்புடைமை மனித மதிப்புணர்ந்து ஒருவன் பண்பு குறையுடைமை என் பேரு பதினோறம் பெற்று ஓற்றலுக்கும் தூற்றலுக்கும் வாழ்த்துக்களே கூறி மறை விளக்கும் உயர் வாழ்வை மதித்து நிறைவாவாக வாழ்க அந்த அற்புதமான அருள்வதை நீங்காமல் மனதிலே பதிய வைப்போம் என்று வாக்குறுதி கொடுக்கிறோம் வாழ்க வையம் வாழ்க வடமணம் சர்வத்து கோவிந்த நாம சங்க சாமி மணிகிட்டு இருந்த இடத்துல நாமை தானே சுற்றிக்கொண்டு போயிட்டோம் தெரியல பூமி வெளியில கணந்து பயணம் பண்ணிட்டு நாமும் பயணம் பண்ணிட்டு இருக்கோம் எட்ட வெளியில நாம் இருந்த இடத்துல இருக்கலாம் ஆனா அந்த பூமி நாம இந்த அவையில் வந்து உட்கார்ந்த நேரத்தில் இருந்த இடத்துல பூமி இருக்கிறது ஆனால் அந்த இடம் நடந்து வருது பூமி ஒரு எண்ணட்டது கடலில் ஒரு எண்ணைக்குட்பட்டது காற்று ஒரு எண்ணைக்குட்பட்டது சூரிய ஒளி ஒரு எண்ணெய்க்குட்பட்டது அனைத்திலும் நீக்கமாக நிறைந்து வெளியில் அந்த வெட்டவெளி வந்து காற்றால் அமையாதது நெருப்பால் வேகாதது ராமான அன்னமய கோஷம் கிராமமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் மனோபய கோஷம் அந்த தெரியும் <laughs> <laughs> அத்வை இருக்கின்ற படைamps owning произлось இக்குனிறelshaby masuk dias この உளா considersேன். הה lushால் screensக்குதா சரிந்தும் போகிறேன். ஐய letz்சமுகிறான். அந்தை இற் புசல்ுமா sleepy ஀யிலே collapsed예요. ஐய இம்கா moisист diffé� smiles利�대acy awfully illustrate illustrations ீ வு செல்றுமாவை இட் ப formulatedைaría அ ermenmentைび population இ Tamil வ loweredுமுது ப incomp현 genommen இங்குய கொங்கு கொல் confirmingுது இப்παைbenchRa நின்ணர் identified அந்த மக்கூ அந்தி அதற்குள்ளே அவர் படைத்தாலும் அதிலிருந்து அவர் நிலை கேட்க போன்ற இந்த ஆதமராய படைப்பை பகவான் சொல்றார் Amen. Mm -hmm. அப்படிப்பட்ட ஒரு காலச்சூழல் இப்படி புரியலாம் கொஞ்சம் பேர் இருக்கிற பார்க்கத்தான் நான் வந்தேன் நீங்கள்லாம் இப்படி இருக்கிறீங்க ஒரு மூன்று நாள் இதற்காகவே வந்து இருந்து இதை கேட்டு தெரிந்து அதன் மூலம் பயன்பட வேண்டும் என்று வந்திருக்கிறேன் என்றால் உங்களை பார்ப்பதற்காகத்தான் நான் வந்தேன் பேசுவதற்காக அந்த ஒரு வித்தியாசமான ஒரு கூட்டம் இன்று கால முற்றிலும் வேறுபட்ட ஒரு கூட்டம் இன்னி இப்படி இல்லை உலகம் வேற முடியல விஞ்ஞானம் தொழில்நுட்பம் பொருளாதாரம் உலக மே மாற்றம் ஒவ்வொரு மனிதனுடைய குறிக்கோள் பணம் பதவி புகழ் நான்காவலாக ஒன்று இல்லை பணம் பதவி புகழ் இந்த மூன்று வேண்டாம் என்று சொல்லி கூறுபவர்கள் இருந்தால் அவனுக்கு இன்றைய சமுதாயம் தருகின்ற ஒரு அடைமொழி குடைக்கத் தெரியாதவன் நீங்கள் அத்தனை பேரும் குறைக்க தெரியாதவர் நான்கு மட்டும்தான் பிழைக்க தெரியாத நீங்கள் அத்தனை பேரும் சாமி சிந்தனை வந்து கொண்டிருக்கின்ற எல்லாம் பொருளாதாரம் என்று போய் கொண்டிருந்தோம் எல்லாம் விஞ்ஞானம் என்று போய்கொண்டிருந்தோம் விஞ்ஞானத்தின் பேராசிரியர் கரைகின்ற கொண்டு விட்டார் புரிந்துள்ளவர்கள் உண்மை இல்லை விஞ்ஞான பொருளாதார சரி அதுவே எல்லாம் என்று விளைவுகளை சந்திக்க வேண்டியது வரும் என்று ஆயம் ஆயம் ஆண்டுகளுக்கு முன்பே சொன்னார் இருளிருந்த காலத்திலேயே மிகப்பெரிய வேத ரிசிகள் இந்த புண்ணிய பூமியில் தோன்றி அந்த அது இப்படிப்பட்ட ஒரு வரவிதர் ஒரு சங்கிலி தொடர் போல் வாழையின் வாழையாக இந்த நவீன விஞ்ஞான விபம் வரைக்கும் வைத்திருக்கார்கள் தான் இதுதான் பாரதத்தினுடைய சிறப்பு என்பதை தெரிவித்துக் வேண்டும் இதை எங்கு தெரிந்தாலும் பார்க்க முடியாது அவர் சொன்னது நான் போக்காண்டவர் வைத்து வேண்டிக்கிறது போனேன் அந்த அந்த ஒரு டெலிவிஷன் என்னை பேட்டி எடுத்தார்கள் அப்பொழுது ஒரு கேள்வி கேட்டார்கள் இந்தியாவிலிருந்து வந்திருக்கிறீர்களே பலவற்றையும் பார்த்திருப்பீர்கள் படித்திருப்பீர்கள் தெரிந்திருப்பீர்கள் ஊருக்கு போய் என்ன பண்ண போகிறீர்கள் அப்பொழுது உண்மை பார்த்தது உண்மை படித்தது உண்மை ஆனால் நம்புங்கள் உங்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்வதற்கு அநேகமாக எதுவும் எங்களுக்கு கிடையாது எப்பொழுதோ ஒரு சுவாமி விவேகானந்தர் சிகாகோவில் போய் பேசி அவர் பேசிய நூறாவது ஆண்டு விமர்சையாக ராமகிருஷ்ணர் திருப்பணம் கொண்டாடுகிறது சிக்காகோவில் விவேகானந்தர் பேசியது நூற்றாண்டை நாம் என்று இருக்கின்றோம் அங்கு போய் ஒரு கருத்தை சொல்றாரு இது எந்த நாட்டு தொடர் எந்த நாட்டு தத்துவம் வேணும் சொல்ல முடியாது அவர் சொல்கிறார் பிற சமயங்களை பொறுப்பு கொள்வதில் எங்களுடைய லட்சியம் அனைத்தையும் உண்மை என்று ஏற்றுக்கொள்கின்ற பக்குவத்தை பெற்றவர்களே நாங்கள் என்று சொன்னார் அதை கேட்டு அந்த அரங்கத்தில் அவர் ஏழாயிரம் பேர் வந்தார்கள் மத்தலயும் விழுந்து நின்று கார்போயிட்டாச்சு. இபேசியின் போது அவருடைய வயசு 30. ஒரு 30 வயதில் ஆ ஒரு குருவி முதல் முறையா வேண்டாக்கிட்டே இருந்து முதல் முறையா குறிபட்ட ஒரு சர்வதேச வெறுதரங்கிற்கு பேசும்போது அவர் சொல்லியார் நீங்கள் குருவினால் ஆனந்தத்தை அங்கே இருந்து தெரிஞ்சிக்கவே. I came from a land that has taught me not just to tolerate other religions but to accept them all as truth. இதை கேட்டவுடன் நம்புகள் மெத்தப்படித்தின் கரவு எழுப்பது மட்டுமல்ல தலைப்பு செய்தியாக சுவாமி விவேகானந்தர் மட்டுமே வந்தார் அப்படியானால் எப்பேற்பட்ட பூமி எப்பேற்பட்ட பூமி இதற்கு நிகராக இன்னொரு பூமி கிடையாது ஏதோ பொருளாதாரத்திலும் தொழில்நுட்பத்திலும் அவர்கள் ஆன்மீகம் கலாச்சாரம் பாரம்பரியம் என்று வருகின்ற போது நம்புங்கள் தவறான பாதையை மனித சமுதாயம் அதை வழிநடத்த வேண்டிய பொறுப்புக்கு பாரத Welcome today, Instagram likes being banner or Islanda 돌아,'Sanitaran.is archaearska, now, Suvira! territoz judge,해서 sea Müsi, and go to my school. Misrei Buranga, restore부ama,itsu, and overta panc значит área, as a University of i Heinung not done theater. brother,90s teri, nytt cook utiliz canalisensir, chop cuts and comment. valleyisoddoes kami. Question On If your culture is done with the Found-eanas He keyed up to the Found-efula było. Dededeo will he有 30 homework. I think about it. They are vão and a Weg manifestapexel incredible. Exactly. In �urch襄 the foodwed the world. I gotten people many years from the world. And the fact on their home. Didante, what should I say, you? I am a mother and women I calls for a warning from the army andúc Learningяет will be like quelbert காரணம் இன்று சமுதாயம் இருக்கின்ற போக்கில் இதையெல்லாம் செய்து காட்ட முடியும் என்று தூங்கி அணங்குகிறீர்கள் அதற்காகவே நாங்கள் பாராட்ட கலாயப்பட்டிருக்கின்றோம் நான் ஒரு முறை ரிஷிகேஷன் சக்கரத்தில் சுவாமி சிதானந்தரை பார்த்தேன் சுவாமி சிவானந்தனுடைய நேரடி சீர் இப்பொழுது அவர் இல்லை அவரிடத்தில் நான் கேட்டேன் பாரத தேசம் புலம்பெரும் தேசம் அதுக்கு நிகரான தேசம் இல்லை என்றெல்லாம் சொல்லி எியும் தோன்றும் வேலாத்திரி மகிழ்ச்சி வரைக்கும் அந்த தங்கி கூட்ட நடத்த வீட்டிலையும் சொல்லுவார்கள் பள்ளிக்கூடத்திலும் நம்முடைய தகவல் தொடர்பு சாதனைகள்னு சொல்லுவதில்லை குழந்தைகளுக்கு எதுவும் தெரியாது நீங்களெல்லாம் நான் கேட்குறேன் நீங்கள் முதலாக உங்கள் வீட்டில் உங்கள் பேர குழந்தைகள் சொல்கிறீங்களா சொன்னால் கேட்பாங்களா கூப்பிட்டா வருவார்களா யாரும் வரணும் எங்கள் வீட்லேயும் வர இன்னைக்கு சூழ்நிலை அப்படி இல்லை நான் சொன்ன பாருங்க பணம் பதவி புகழ் இதை மாற்றம் வேணும் இப்போ எங்கள் அம்மா ஜெயந்தர் குடும்பம் சிவன் சலட்சியமாக ஊட்டியோ கொண்டு கொடைக்கிறதே இருக்காங்க நீங்களும் வந்திருந்தாங்க இவன் எங்கள்ட்ட வந்து நான் சொல்லுங்களேன் இது ஃபோன் பண்ணுறாங்க இது எப்போ நீங்களும் ரிக்வஸ்டெல்லாம் பண்ண மாட்டாங்க வரையிலான கேட்க மாட்டாங்க தேதி வச்சாச்சு பேர் போட்டாச்சு தேதி வச்சாச்சு பேர் போட்டாச்சு வந்துடும் அவ்வளோ புரியுது ஆனால் எனக்கு என்ன ஆச்சரியா முதுமை உடல் சரியில்லை சும்மா இருக்கலாம் முடியலையே உங்களுக்கு ஏ இப்பேற்பட்ட பாரத தேசம் இப்படி போய்கொண்டே ஆனந்தம் இருக்குதா இல்லையா எப்படி இருக்க உலகத்துக்கே தலைமை வாங்க வேண்டிய தேசம் கேவலம் இப்படி இருக்கு காலையில் பேப்பரை பார்த்தா பெருமையா இருக்க இதுவா மகாத்மா காந்தியுடைய உரிமை இல்லையே நான் ஒன்று ஒன்று சொல்கிறேன் போப்பாண்டவரோட நான் போனேன்னு சொன்னோம்ல அப்போ போப்பாண்டவருக்கு எங்களுக்கு தான் ஒரு மதிய உணவு விருது இருந்தார் அந்த விருதுக்கு அப்புறம் போப்பாண்டவருக்கு நான் ஒரு பொன்னாடை போற்ற விரும்பினேன் முதல்ல தயங்கினான் கருணாக்கு அப்படி ஒரு பழக்கம் கிடையாது பிறகு ஒரு காட்டில் என்னை அழைத்துச் சென்று போக்குவரம் அடுத்து என்னை அறிமுகப்படுத்தினார் மூன்றை சொல்லி அறிமுகப்படுத்தினார் உலக மொத்த ஜனத்தகையில் ஏழை ஒரு பங்குக்குரிய ஒரு தேசத்தின் பிரதிநிதியாக வந்திருக்கிறார் என்று சொன்னார் இரண்டாவது உலகத்தின் மிக மூத்த கலாச்சாரத்தின் ஏக பிரதிநிதியாக வந்திருக்கிறார் என்று சொன்னார் மூன்றாவது சொன்னார் உலகத்தில் மிகப்பெரிய ஜனநாயகத்தின் வாரிசாக வந்திருக்கிறார் என்று சொன்னார் இந்த மூனை நோய்க்கு இன்னும் நான் சொன்னார் அதுக்கு தான் கூடுதல் கை வெச்சு அதில மூன்றாவது நீங்கள் உலகத்தில் காரணம் என்னென்றால் ஒரு மாபெரும் கலாச்சாரத்தில் வாழ்க்கை அதை எல்லாம் தெரிஞ்சிக்காம எனத்தையோ பார்த்துட்டு எனத்தையோ பேசிட்டு சிரிச்சிட்டும் ரொம்ப தப்பா போயிட்டு அமெரிக்க அதிபர் ஒவாமா இந்திய பாராளுமன்றத்தில் வந்து பேசுகிறார் அநேகமாக சீக்கியிருக்க வாய்ப்பு என்ன சொன்னாங்க அமைந்தது போல் அமெரிக்காவுக்கு எங்களுக்கு ஒரு விவேகானந்தர் அமையவில்லையே என்று சொன்னார் நான் வந்து இங்கு பார்த்துட்டு அமெரிக்கா தான் எல்லாம் இருக்க உலகமே இந்தியாவின் பக்கம் சிரிக்கிறது உலகத்தில் மிக வேகமாக வளர்ந்து வரக்கூடிய பொருளாதாரங்களை ஒன்று இந்தியா என்கின்ற நிலைக்கு நாம் உயர்ந்திருக்கின்றோம் இது எப்படி சாத்திய மகிழ்ச்சி இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்த பொழுது அன்றைய பிரிட்டிஷ் பிரதமர் சர்ச்சில் என்ன சொன்னார் தெரியுமா தெரிஞ்சுக்கோ நீங்கள் என்ன சொன்னார் என்றால் வேற்றுமைகள் நிறைந்த இந்த பாரத தேசம் அதிக நாட்களுக்கு ஒற்றுமையாக இருக்க மிக விரைவில் சண்டை கொடுத்துக் கொடுவதாக பெற்ற சுதந்திரத்தையும் வருார்கள்ட்சியமாக விட்டு அதை நிச்சயமாக வைத்திருக்க வேண்டும் தத்துவங்களை சொல்லி கொள்ள ஊர் உலகத்தை நான் தெரிந்த தியானம் செய்து தெரிந்து கொள்ள இந்த தத்துவம் பின்னால வேளாங்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை இது வயதானதுக்கு அப்புறம் ஆனதுக்கு அப்புறம் இன்ஜினியை படிச்சு பேசுறதா நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகின்றேன் நம்முடைய கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இதை பாடச்சட்டத்தில் கொண்டு வாழ்க்கை வாழ்க்கை தத்துவத்தை வாழ்க்கை தத்துவத்தை இளம் நம்முடைய மாணவ மாணவிகளுக்கு அறிவான இந்த மண்ட வாழ்க்கையை எப்படி வாழ்வது எப்படி அமைத்துக் கொள்வது எது நம்முடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் அந்த வழிநிலையே சொல்லணும் இப்போ நாமன்னா டெல்லியெல்லாம் இருக்குது இப்போ யாரும் எழுபதற்கு எழுபதுக்கு அமைய அநேகமாக யார் எதிர வேண்டும் இருக்கு நாம் அதை ரீதியில் ஆக வேண்டியிருந்தோம் இது பற்றியெல்லாம் நாம் சிந்திக்கிறோம் இப்போ நம்ம சிபிஆர் அவர்கள் டெல்லியிலே இருக்கின்ற ஆளுங்கட்சியினுடைய பிரதிநிதி அவர் மனசு வச்சா எந்தவொன்றும் பண்ணலாம் நம்முடைய பாடத்திட்டத்திலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு கொள்ளலாம் உங்களுக்கு நான் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சொல்லிக் கொள்கின்றேன் நேற்றைய தினம் மத்திய மனித மேம்பாட்டுத்துறை அமைச்சர்களுக்கு எனக்கு கடிதம் வந்திருக்கிறோம் நாங்கள் பாரத்த வித்தியாசங்களே குழந்தைகளுக்கு எல்லாம் சொல்வதற்கு கொஞ்சம் முயற்சி செய்கின்றோம் அதை பாராட்டி எனக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் நான் ஏன் சொல்கின்றேன் என்றால் நீங்கள் செய்கின்ற முயற்சி நிச்சயமாக பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் சொல்லப்பட வேண்டும் இனி வருகின்ற தலைமுறைக்கும் நம்முடைய கலாச்சாரத்தையும் பெருமையும் சொல்ல வேண்டும் இந்த தத்துவ குதாரணைகளை சொல்லி வாழ்க்கை தத்துவத்தை ஒவ்வொரு இளைஞரும் மிக உன்னத லட்சியத்தை மனதில் வைத்து அதற்கேற்ப வாழ வேண்டும் ஏதோ படித்தோம் மார்க் ஒரு வேலை அமெரிக்கா ஓடி போய் காணாமல் போயிருக்கோம் என்பதெல்லாம் கல்வியினுடைய நோக்கம் நம்ம விவேகானந்தருடைய கல்வி மனிதவள அந்த கல்வியை பாடத்திட்டத்தில் கொண்டு வந்து அப்துல் கலாம் சொன்னாலே இருபத்தி இருபத்தோராது நூற்றாண்டில் உலகை ஆளும் வல்லரசாக அவர்கள் முடியும் பொருளாதாரத்தால் மட்டுமே முடியாது ஆன்மீகத்தின் மூலமாக மட்டுமே தான் முடியும் இதை சொன்னது டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஆகவே இந்த கருத்துக்கள் எல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பில் தந்தார்கள் அத்தனை இடத்திற்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு நாடு மிக விபரீதமான பொறுப்பில் போய்கொள்கிறோம் ஒருவட்ட பொருளாதாரத்திலே உயர்நிலைக்கு வந்து விட்டிருக்கின்றோம் எங்களது நிலையை பார்த்தால் சமுதாயத்தில் நடக்கின்ற அவலங்களை பார்த்தால் பத்திரிகையை பார்த்தால் டெலிவிஷனை பார்த்தால் மனசுக்கு வேதனையாக இருக்கின்றன மாற்றி அமைக்க வேண்டும் என்று இந்த மாநாட்டில் ஒரு தீர்மானமே போட ஒரு தீர்மானமே போட அந்த தீர்மானத்தை இந்தியர்களுக்கு அனுப்பி வேண்டும் அதன் மூலமாக நல்ல முடிவு வரும் என்று காரணம் நம்பிக்கைதான் என்ன மகாத்மா காந்தியடிகள் சுதந்திர போராட்டத்தை துவங்கிய போது எல்லோரும் கேலி செய்கிறார்கள் இந்த கிழவனால் என்ன முடியும் சத்தியம் தர்மம் அகிம்சை என்று சொல்லிக்கொண்டு சுதந்திரம் வாங்க முடியுமா என்று மகாத்மா காந்தியை கேலி பேசினார்கள் ஆனால் அவர் வாழ்நாளிலேயே அவர் சுதந்திரத்தை வாங்கி காட்டினார் அதுவரைக்கும் உலகம் கண்டனாக ஒரு சுதந்திர போராட்டத்தை நடத்திய பெருமை நம்முடைய மகாத்மா ஆகவே நம்பிக்கையை காட்டக்கூடாது நம்பிக்கையோடு இருக்கும் இந்தியாவில் நமக்கு எதிர்காலவில்லை பேப்பரை நம்பாதீங்க ரெண்டு இந்தியா ஒரு இந்தியா தினமும் பேப்பரில் வர இந்தியா இந்த ஒரு இந்தியா பேப்பரில் வரவே விடாது அதுதான் இந்த இந்தியா பத்திரிகை எங்களுக்கு இருக்கிறீங்களா வரமாட்டேங்க வரமாட்டாங்க சினிமாக்காரர்களும் இல்லை அரசியல்வாதிகளும் இல்லை கிரிக்கெட் வீரர்களும் இல்லை இந்த வரவழைத்து கௌரவத்தை தந்த அத்தை பாரத வித்யாபம் சார்பாக ஜோதி தனிப்பெரும் be yes. ஏற்பட்ட காலிகள் அதே மாதிரி பயம் நிறைய பேருக்கு பயம் அப்படிங்கிற விஷயத்தாலே நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம் அந்த பயம் தைரியமா எதிர்ப்பே அந்த பயம் காவே இருக்கறது காளையன் தான் சார். யாராவது தெரியுமா? நம்ம சொசைட்டில கைல இருக்கானே ஒருத்தர் யாராவது சாமிக்கு கல்யாணம் பத்த வருஷம் ஆச்சு போறியே இல்ல அந்த களவு சாமினு சொல்றாங்க. அத ஜெயிக்குதுன்னு கேப்போம். அவர் சொல்றாரு சாமி சரியே இருக்கு. சரியே போறே இருக்கு. அதனால காளையன். அப்ப ஒருத்தர் இருக்கறது நம்ம வந்து இல்ல. அப்ப இது <laughs> ஒருதான் நாம வாதி தோண்டி நம்ம சொவத்துக்கு துக்கத்துக்கு பல்லினவ அந்த வார்த்தைக்கு என்ன சொல்றோ காவரை செய்தா அப்போ நடத்த வேண்டியது நம்ம உணவு உற்பத்தியை சீட் வெச்சுக்கலாம் யாரெல்லாம் இப்ப இருக்கீங்க கேட்டாகோ நல்ல தரம் உள்ள குவாலிட்டில என்ன மாதிரி ஆசை நம்ம வாழ்க்கையில் என்னென்னா இருப்பாருன்னா நன்றியும் திருப்தியும் இருந்தால் போதும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் நன்றிகள் நம்ம காலையில் என்னென்ன விஷயங்கள் செய்யணும் கடவுள் என்னென்னோ அதெல்லாம் நினைச்சிருக்கோம் சரிங்களா அந்த நன்றி உணவுடைய கற்றுக்கும் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் திருப்தி திருப்தி அவங்களுக்கு அவ்வளோ சிக்க that வாழ்க்கே ரொம்ப அற்புதம் கையெழுத்து மறந்து ஒவ்வொரு wow. wow. wow. wow. மரணம் பண்ணணும் சிரவணம் பண்ணணும் சிரத்தையோடு விசுவாசமா இருக்கிறோம் ஆனால் பயிற்சி என்பதும் இரும்பை காய்ச்சி அடித்தால் இஷ்ட பொருட்கள் செய்யலாம் விரும்பும் வந்து விடாது உழைத்தால் அந்த உழைப்பு என்பதுதான் ஒரு எல்லாமே பள்ளிக்கூடங்கள் பெரியக்கூடிய தொடர்ச்சியா இதை பாடமாக்குவதற்காக எல்லாரும் சேர்ந்து முயன்று இதை நல்லபடியாக இத்தனை வேளாண் நடத்தலாமா பள்ளிகளையும் இதை பாடமாக்கி பேராசிரியர் திகழும் என்பதற்கு நான் மேும்பு எடுத்துச் சென்று பேச கேட்க வந்திருக்கிற அரிது என்ற அவை கார சொன்ன பதிவு பொருந்தும்பு உடனே இன்று ஒரு கவிஞன் என்றார் அப்பை அல்லவராக இது அல்ல மாணவராக வாழ்க்கையில் இது வாழவில்லை எங்கள் ஊரில் எம்எல்சி எம் சி ஆனார் பஞ்சாயத்து அனிதாகவே மாறிவகை தெரியவில்லை செக்ஸ் இருக்கிறோம் அந்த காலத்தில் நாங்கள் நாற்பது கோடி மக்களும் இருபத்தி ஐந்து கோடி மக்கள் தொகை மக்கள மக்கள் தொகை தெரிகிறது மனிதன் இந்த நாட்டின் தீயவர்கள் தொகை பெறுகிறது இன்னும் பெறுகிறதா என்ன சொல்றாங்க அதர்மம் போது நான் பிறப்பேன் இன்னும் அதர்ம தொகை அதிகமாகவில்லை என்று தெரியும் எத்தனை நாள் ஆனா அதர்மம் மேலோகி தர்மம் கொடுவதற்கு என்ன லிமிட் என்ன கேட்ட நான் நீங்க ஒன்று கருதப்பட வேண்டாம் ஒன்று சொல்கிறேன் என்ன அதர்ம அதிகமாக நல்லவர்கள் தொகை குறைந்து பொருளாதார தொகை அதிகமாக என்ன செய்ய வேண்டும் என்றால் நல்லவர்கள் எல்லாம் கட்டி உட்கார்ந்து கொள்ள வேண்டும் அதர்மம் பெருக வேண்டும் என்றால் நல்லவர்கள் கையை கட்டி உட்கார்ந்து ஒன்று செய்ய வேண்டும் இந்த கோட்டம் எல்லாம் ஏன் ஏன் நல்லவர்கள் முடியல் மனசகத்தை கருணையிலா ஆட்சி நல்ல ஆட்சி ஒழிகம் பெறுகிறது பொருளாதார திருட்டும் கொலையும் இல்லாத நாள் இல்லை அப்ப நல்லவர்களால் கை கொட்டு உட்கார்ந்து ஆறாயிரம் பாட்டுக்கள் இருக்கிறது வேகாந்த பெருமான் இந்த வியாச பெருமான் நாலு வேதங்கள் படித்து உபவேதங்கள் இருக்க வழக்கம் சொல்வதற்கு அந்த பிராணங்களை ஒரு உயிரி போயில சுருக்கி சொன்னாலும் படிக்க முடியும் எத்தனை வரைக்கும் சொல்லு சுலபமாக சொன்ன ரொம்ப சுலபமாக சொல்லிய பறக்காரூ அது சிவமே பொருள் அதனை சேர்ந்து பவனே பகை அருளா அத்தனை தான் நான் உடைய பொருள் அதற்கு சேர்ந்து பவனே பகை பாவம்தான் எப்படி பார்த்தா தெரியல அருளான் விஞ்ஞானங்களையும் எல்லாம் உலகத்தில் சந்திக்கிறது விஞ்ஞானம் ஆரம்பிக்கிறது மகிஷனுடைய வாக்கியங்களிலே ஒரு தான் மிகப்படுத்த உலகிற்கும் தேவையாக இந்த இடத்திலே விஞ்ஞானம் விரைவுத்துக் கொள்கிறது விஞ்ஞானம் வந்து ஒரு இஸ்கிரின் இந்த பوري அதுக்கு அப்புறத்துக்கு வந்து திருப்பி வரணும் லைட் 3 இன்ச் டிஸ்க் ஃபுட் ஆச்சும் இங்க வந்து நம்ம விசாரணை ஏதாவது அருண் வரையா அஹமத் வரையா அப்படி கேள்வி கேட்டு வந்து ஆ மூளைக்கு வந்து பேய் வந்து வர ஐ கன்னி புடிச்சு எடுத்து வா சரி விட்டு போற இரட்டை நிறைவு செய்து அப்போ இதுக்கு வாஷிங்டன் பெரிய ஊரிலே ஒரு தெருவிலே ஒரு உடலிலே ஒரு சின்ன எனக்கு கருவம்லாம் நான் இருக்கிற இடம் எது உலகத்திலே நான் இருக்கிற இடம் எது பிரபஞ்சத்திலே நான் இருக்கிற இடம் எது ஒரு முயற்சி வந்து பார்க்கலாம் எனக்கு தெரியவில்லைன்னா ஸ்ரீ சொன்னார இந்த வந்து இருக்கிற இடம் அட்லாண்டிக்காவின் ஒரு கருந்து வரங்க இந்த வாழ்க்கையில் இருந்து கொண்டு நான் மறையை கட்டவனா என்பதை சகத்து கட்டவா நான் மறையை பெற்றவனே எவன் நான் என்பதை மறைய கேட்டான் யான் அதுதான் தத்துவம் நீங்கள் தான் தத்து என்றால் சர் சக்தியையும் தன்னிடண்டிருக்கின்ற புனித பாகதாரணையும் பாதங்களையும் மனித வணங்கி இந்த நான்காவது மாநாடு மூன்று நாட்கள் சிறப்பாக நடைபெற்று நிலவி நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற இந்த நல்ல தருணத்தை உங்களோடு நானும் இருப்பதே என்று பார்க்கின்றேன் இந்த கை வெளியே நவனிய நாளாவது மாநாட்டில் எனக்கு முன்னாலே இங்கே உரையாற்றி இருக்கின்ற அனைத்து ஒரு எதுவுமே தெரியாத இந்த செய்தியாருக்கும் எனக்கும் என்ன பேசுவதுன்னே தெரியாது மிகச்சிறப்பாக உரையாற்றி அமர்ந்திருக்கிறார்கள் நம்முடைய இளையராஜா அவரை நான் இங்கே குறிப்பிட்டாலும் விவேகானந்தரை அறிந்து கொள்வதற்கு முற்படுபவர்கள் முழுமையாக படித்து அறிந்து கொள்வது ஒரு வகை எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் இளையராஜா ராணவராயன் அவர்களை சந்தித்து உரையாற்றினாலே போதும் விவேகானந்தரை மிக தெளிவாக நம்மாலே அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் முடியும் என்னை கொடுத்த அவர் ஒரு டெல்லி காவிவேகானந்தன் அவர்கள் அமெரிக்காவுக்கு சென்று நம்முடைய மேன்மைகளை எடுத்து வைப்பதற்கு அவர் அஞ்சவில்லை உலக சமூக மதங்களின் ஒருமித்த கூட்டத்தில் அன்றைக்கு அவர் எடுத்து வைத்த உரைதான் இன்றைக்கும் பாரத பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் பரிசாக்கொண்டிருந்தார் அதே மனவொழுமையோடு வாட்டிக்கலில் எடுத்து வைத்த பெருமைக்கு சொன்ன காரணமாக நம்முடைய இளையராஜா அவர்கள் அமர்ந்திருக்கிறார் சொல்வது என்பது அதற்கு மனவழி உண்மையை என்பதை உணர்ந்த பின்பு அதை ஒருபோதும் பயன்படக்கூடாது என்பதுதான் நம் மண்ணுடைய வாழ்விலும் அவர்கள் கடைபிடித்துறார்கள் இவ்வளவு பெரிய ஆன்மீக பெருமக்களும் சிந்தனையில் தத்துவத்தில் ஒரு ஆங்கு அலசி படுத்த பலமாக அமர்ந்திருக்கின்ற பெரியவர்கள் மத்தியில் நான் அந்த போஜனிய சுவாமிகள் அத்தனை பேரையும் சாமினிகள் அத்தனை பேரையும் வணங்கின்ற இந்த நேரத்தில் நம்முடைய மரியாதைக்குரிய பூஜ்ய ஸ்ரீ வேதானந்த சுவாமி அவர்களே ஞானஜோதி தங்கவேல் சுவாமி அவர்களே மனோகர் சுவாமி அவர்களே ஸ்ரீ மாதா அவர்களே ஜியசுவாமிகள் அவர்களே தேவானந்த சரஸ்வதி சுவாமிகள் அவர்களே இங்கே எல்லோருக்கும் ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் தந்து இந்த மாநாடு சிறப்புடன் நடத்துவதற்கு சிறப்பாக எல்லோரையும் ஒருங்கிணைத்த ஊத்துக்குளி ஜமீன் அம்மா அவர்களே மாநாட்டு குழுவை சார்ந்த பெரியவர்களே ஆன்மீக பெருமக்களே ஒரு அரசியல்வாதிக்கு மிக சிரமமான கவியம் ஆன்மீகத்தை பற்றி பேசுவதுதான் ஏனென்று சொன்னால் அதில் உண்மையை தவிர வேறு அதனால் அவர்கள் முழுமையாக ஆன்மீகத்தை வளர்க்கிறார் இங்க பேசுகிற பொழுது என்னை சொன்னார்கள் ஏற்கனவே பாதி காவி ஆகின்ற நீதி காவி ஆக வேண்டியதுதான் சொன்னார் உண்மையும் அதுதான் ஒரு பிறக்கிறான் வளர்க்கலான் கல்வி இயற்கின்றான் பொருள் எட்டுகிறான் குழந்தை செல்வங்களைப் பெறுகின்றார் அவர்களை வளர்த்து ஆளாக்குகிறார் அவர்களெல்லாம் நல்ல நிலையில வைத்துவிட்டு அவன் கடைசியாக பேண வேண்டியது எது என்று கேட்டால் அவன் காந்தியை தான் அணிய வேண்டும் அதுதான் உங்களுடைய கலாச்சாரங்கள் ஒன்றும் புதியதொன்றும் இல்லை மனிதனுடைய சிந்தனைகள் வளர வளர அவனுடைய சிந்தனை ஆற்ற மேன்மை அடைந்து கொண்டே ஒரு உயர்நிலைக்கு செல்கிற பொழுது அவனையும் அறியாமல் அது புறவரத்தை தான் மேற்கொள்வோம் என்பதுதான் நம்முடைய இந்த முன் நமக்கு கற்பித்திருக்கின்ற மகத்தான கலாச்சாரம் பல தனி சிந்தனைகள் ஒன்று சேர்கின்ற அது சமூக சிந்தனையாக மாறுகிறது பல தனிமனித முயற்சிகள் ஒன்று சேர்கிற பொழுது அது சமூகத்தினுடைய மகத்தான செயல்பாடாக மாறுகிறது அப்படி சமூக சிந்தனையும் சமூக செயல்பாடும் சிறப்பானதாக அமைய வேண்டும் என்று சொன்னால் முயற்சிகள் பொறுப்பேற்றுவிடும் வளர்த்துக் கொள்வதற்காக மிக கடுமையாக சிறு வயது முதல் கல்வியை கேட்பதற்கு எத்தனையோ நேரத்தை நாம் சிரம இப்படி கல்வியை கற்று பொருளை நீட்டி ஒரு காருக்கு ஐந்து கார் வைத்துக் கொண்டு சொன்னால் மான வெற்றி வந்துவிடுகிறதா என்று கேட்டால் ஒருபோதும் வெற்றி வராது என்பதை நான் சொல்லவில்லை அமெரிக்காவிலே மிக மிக குறிந்திய காலத்தில் இந்த தொலைத்தொடர்பு துறையின் மூலமாக மிகப்பெரிய பணத்தை நீக்கிய அந்த மனிதன் சாவின் விடுப்பில் இருக்கும் சொல்கின்றார் எல்லாவற்றையும் நான் பெற்றுவிட்டதாகவும் எல்லா வெற்றியிலையும் பெற்றுவிட்டதாகும் என்பவர்களும் சொல்கிறார்கள் ஆனால் அதில் சிறிதளவு உண்மை இல்லை நான் போகிறேன் என்பதுதான் யதார்த்தமான உண்மை என்று சொல்கிறார் இதில் என்ன புரிகிறது சொன்னால் ஒரு தேடுதல் நமக்குள்ளாக வேண்டும் அந்த ஆண்டு மயலாக அவர்கள் சொன்னார்கள் துணைவேந்தர் ஆக வேண்டியவர் துறவியாகி இங்கே அமர்ந்திருக்கிறார் பல துணைவேந்தர்கள் ஒன்று ஜெயிலுக்குள்ளாக இருக்கிறார்கள் இல்லை என்று சொன்னால் ஜெயிலை பெற்று வெளியே இருக்கிறார்கள் அதெல்லாம் வளர்ச்சியில் வெற்றியாக துணைவேந்தர் என்ன செய்ய போகலாம் ஒன்றை தான் செய்ய போகிறார் எல்லோருக்கும் கல்வியற்றை புகட்டுவதும் கற்றலில் பிறருக்கு உதவியாக இருப்பதுதான் துணைவேந்தருடைய வேலை இங்கே வானியலை கற்க வந்திருக்கிறவர்கள் அத்துணை பேருக்கும் அவர் துணையாக மாநாடு நடைபெற வேண்டும் என்று சொன்னார் ஒரு பாரம்பரியத்தான் நடைபெறும் எப்படி பார்த்தேன் எனக்கு ஒரு நான்கு வயது இருக்கும் என்று நினைக்கிறேன் பொள்ளாச்சி திருப்பூர் பஸ்ஸை திருப்பூர் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்பாக நிறுத்தி வைத்திருப்பார் நடத்து மேல இறங்கி வருவார் அப்படி ஒரு சேர்ப்பில் ஒரு கம்பி இருக்கும் அந்த கம்பியை அவர் உருவாக போடுவார் போட்டு அதை நான் அவருடைய இயற்கையில் அமர்ந்திருப்பார் மண்டி ஸ்டார்ட் ஆக எடுத்து விடுவார் அப்படி விவசாயத்தில் இருந்து ஒரு மனிதன் தொழில் துறைக்கு இந்த கொங்கு மண்டலத்தில் நிலம்பவராக வந்து பல பெரிய ஒரு தேடுதல் இருந்தது அதனால் தான் அவர் மகாலிங்கம் ஐயா அவர்களை எல்லோரும் அதிர்ச்சியில் என்று அழைத்தார்கள் அந்த பாரம்பரியம் தான் செல்வத்தை தேடுதலுக்காக இங்கே பல மாநாட்டையும் நடத்த வேண்டும் என்கின்ற வேட்கை இந்த பள்ளி கல்லூரிக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால் அது அதிர்ச்செல்வர் அவர்கள் இந்த மண்ணிற்கு தந்துவித்து சென்றிருக்கின்ற அந்த ஆன்மீக உணர்வுகள் கலவைதான் ஆக வாழ்க்கை எவ்வளவு வெற்றிகரமானதாக அமைந்தாலும் அது முழுமையடையாது என்பதுதான் இதற்கு அண்ணன் சொன்னது மாதிரி எனக்கு அறுபது வயது ஆகியாலும் அமர்ந்திருக்கின்ற பல காட்டிலும் என்னுடைய வயதில் மிக குறைவுதான் ஆனாலும் ஒரு கருத்தை சொல்லி என்னுடைய வய நிகழ்ச்சியில் விரும்புவேன் உலகத்தில் எல்லா சமுதாயங்களிலும் பொருளை சொல்லித்தந்திருக்கிறார்கள் செலவு செய்வது என்பதற்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள் ஆனால் எவ்வளவு நீ ஈக்கினாலும் எப்படி வாழ வேண்டும் என்பதை சொல்லி தந்திருக்கின்ற ஒரே மண் நம்முடைய பாரத மண் பெரும் அழைக்கிறார்களா யாராவது சென்று நீ துறவரத்தை மேற்கொள் என்று சொல்கிறார்களா நீ இப்படி மேற்கொண்டு மனத்திலே சேர்ந்தால் உனக்கு இந்த யாராவது சொல்கிறார்களா எதுவுமே இல்லாமல் யாருடைய தூண்டுதலுமே இல்லாமல் தானாக கோருகிறார்கள் என்று சொன்னால் இந்த மண் நமக்கு போதித்திருக்கின்ற மகத்தான வாழ்வியல் அந்த நன்றும் பிறா என்று சொல்ல வாழ்க்கையில் நீ அனுபவிக்கின்ற கஷ்டங்களும் இன்பங்களும் பிறரால் பாதையின் மாண்புகளையும் நீ போற்றி பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னார் மண்ணுக்கு மட்டும் அந்த பெருமை இருக்கிறது எத்தனையோ படையெடுப்புகள் இன்றைக்கு எத்தனையோ டிவிகள் கூட மட்டும் கூட அந்த ஆன்மீக தேடுதல் என்பதை இந்த மண்ணிலே இருந்து ஒழிக்க முடியவில்லை இந்த ஆன்மீக தேர்தல் அதை சார்ந்து நமக்கு கிடைக்கின்ற வாழ்வியலும்தான் நம்மை உயர்த்தி பிடிக்கிறது அது வாழையில் வாழையாக என்றைக்கும் தொடரும் நீங்கள் எல்லோரும் ஒரு ஆதரவு தர வேண்டும் அண்ணா வாழ்க்கை பேசும்போது சொன்னார்கள் மத்திய அரசினுடைய பிரதிநிதியாக இங்கே அமர்ந்திருக்கிறார் தொட்டாலே தாய்மீரமாக்குகிறார்கள் இருக்கிறார் ஒரு கல்வியில் நல்லதை சொல்வதற்கு அது காலிகள் மட்டும்தான் முடியும் என்று சொன்னால் செய்யக்கூடாது என்று எனக்கு தெரியும் பாடத்திட்டத்தையே நான் அப்படியே வைத்திருக்க வேண்டுமா வாட்டிக்கனுக்கு சென்ற போது அங்கே இருக்கிறவர்களுக்கு நம்மளுடைய பெருமை புரிகிறது என்பதை அண்ணன் சொன்னார் விவேகானந்தர் நிமிடங்கள் தொடர்ந்தது என்று நாம் படித்திருக்கோம் நம்முடைய கல்வியின் அதையும் சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் எதிர்ப்பு வெளிநாடுகளில் இருந்து வருவதில்லை நம்ம வருடத்திலே இருந்துதான் வருகிறது நாம் இன்னும் வெள்ளைக்காரர்களுடைய அடிமை தளத்திலே வெற்றி பெற்றிருக்கிறோமே தவிர அவர்களுடைய எதிர்ப்புகள் எத்தனை வந்தாலும் நல்லவைகளை போற்றாத ஒரு சமுதாயம் நல்லவைகளை பேணிகாக்காத ஒரு சமுதாயம் எப்பொழுதும் ஒரு மகத்தான சமுதாயமாக மாற முடியாது அதைத்தான் நம்முடைய மனிதவள மேம்பாட்டு அமைச்சர் அவர்கள் நம்முடைய தகவலை இளைராஜன் அவர்களுக்கு எழுதி அந்த கடிதத்தில் மிக தெல்ல தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் நீங்கள் சிறப்பாக உங்கள் பண்ணியே இந்த கடுமையான முயற்சிகளை பணம் நமக்கு வந்துவிட்டது என்பதற்காக பிறர் நம்மை பார்த்து புறாமைப்படுகின்ற அளவில் ஆடம்பரமாக வாழ்வது சரியா என்று கேட்டால் எந்த இறை நம்பிக்கை முனைவர்களும் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஒரு கார் வைத்திருப்பது வசதியாக ஒரு இடத்திலே இருந்து போவதற்கு தான் ஒரு நல்ல வீடு வைத்திருப்பது வந்திருப்போவர்கள் உள்ளே வரவழைத்து அவர்களோடு அளவலாதி அவர்களுடைய குறைகளை கேட்டு நம்மளுக்கு என்ன உதவியை செய்ய முடியுமோ அதற்கு தான் அப்படிப்பட்ட வாழ்க்கைகளைத்தான் நம்முடைய பெரியவர்கள் நமக்கு தந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் அதனால்தான் இந்த தத்துவம் அண்ணன் சொல்வதைப் போல பேரங்களில் எடுக்கப்பட்டு அது கற்றுணர்கள் தினந்தோறும்பிக்கின்ற பெரியவர்கள் ஆஸ்பத்திரி இன்னும் பெருகவில்லை அமெரிக்கா எவ்வளவோ வளர்ந்திருக்கிறது ஆனால் உலகத்திலேயே அதிகமான பைத்தியாரி எந்த நாட்டில் இருக்கிறது அமெரிக்காவிலேதான் இருக்கிறது அதற்கு என்ன காரணம் அவர்களால் அந்த மெட்டீரியலிஸ்டிக் பிளஸரை விட்டு வெளியே வரவே இயலவில்லை எதை எடுத்தாலும் அனுபவிக்க வேண்டும் அனுபவிக்க வேண்டும் அனுபவிக்க வேண்டும் வயது தளர்ந்தாலும் கூட அவர்கள் மதுபானம் அருந்துவதை நிறுத்துவதில்லை இன்னும் சொல்ல போனால் வயது அதிகமான பின்புதான் சாமை கண்டு பயந்து அதிகமாக மதுவை அருந்துகிறவர்களாக அமெரிக்கர்கள் இருக்கிறார்கள் ஏன் என்று கேட்டார் அவர்கள் உள்ளத்தில் அந்த ஆன்மீக தேடுதலை பற்றி அவர்கள் சிந்திக்கவே இல்லை இவ்வளவு உயர்ந்த தத்துவத்திற்கு சொந்தக்காரர்களாகனா இந்த மாநாட்டின் மூலமாக ஒரு செய்திதான் அது என்ன என்று கேட்டார் பேசும்போது சாமிஜி அவர்கள் அழகாக சொன்னார்கள் தெரியாதது ஒன்றும் இல்லை புயாததும் ஒன்றும் இல்லை ஆனால் மனிதனுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய பலவீனம் நல்லதோ கெட்டதோ விரைவில் நாம் மறந்து கொள்ளோம் அப்படி மறந்த நல்லவைகளெல்லாம் தீட்டுவதற்கான ஒரு முகாமாக தீட்டுவதற்கான ஒரு பயிற்சியாக இந்த மாநாடு அமைந்திருக்கிறது இன்றைக்கு பெரியவர்கள் இருக்கிறார்கள் நாளை இதே இடத்தில் இந்த பெரியவர்களால் நிச்சயமாக வழிகாட்டப்படுகின்ற இளைஞர்களும் அவர்கள ஒரு மகத்தான சமுதாயமாக நம்முடைய சமுதாயம் மாறும் அதற்கு இந்த ஆன்மீக தேடுதல் மட்டுமே அது நம்மை புரியும் என்று வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கின்றேன் நன்றி கூறி பார்வதி அரகேவானோதி தக்கவே நாள்களுக்கு சொல்லுகிறேன் நம பார்வதி பதையே அரகமகாதே என் நிறுமிக்க வேதா அன்னிலம் வந்து ஏகநாயக விவசங்கள் போற்றி ஏகநாயகத்தை நாம் செய்கின்ற வழக்கமானது இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா ஊர்களுக்கும் எல்லா குழுமாதிகளுக்கும் எல்லா கடவுள்களுக்கும் தேர்ந்தது என்று நமது திருதராடர்கள் கொண்டு ஏகநாயகங்கள் அணுகினால் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா ஈரர்களையும் எல்லா தோழிகளுக்கும் நாணிகளையும் அணிந்தாள்வார்கள் அவர் அடிப்படையில் வந்ததனாலே அவர்களோட கருத்து கிடைக்கிற ஒரு தொகை மட்டுமின்றி நினைக்கின்றேன் இந்த பிரமா பிரகாசம் இந்த தொகையிலே அருவமாக இருக்கின்ற பழனிசுசுவாமிகள் தியாகராஜன் சுவாமிகள் மட்டுமிக்கின்ற பெரிய ஞானிகள் எல்லோரும் அருவமாக இருந்து ஆசிரிய் கொண்டிருப்பதனாலேயே இவ்வளவு பெரிய தத்துவ ஞான தொகையில் நான்காவது மாநாடு நடந்து கொண்டிருக்கின்றனர் என்னென்றால் இந்த தாண்டாராய துறைகள் முதல் குரு கோவலத்திலே சொன்ன நன்னிரம் என்பதை கடைசியிலே இருக்கின்றார் வந்தது இவ்வோர் ஆனந்த மதிக்கி யாரும் இல்லை எந்தையும் எழுந்து மூங்கி செட முல்லாமே அந்த இல்லாததா அப்படி அந்த குரு வேதாந்த மந்திரம் மகனும் ஈசன் மலகடி அவர் சொன்ன முதல் நன்னே அவர் கடைசியில் மகிழ்ச்சியில் துடைத்த அந்த நந்திரன் என்பது எது என்பதை நீங்கள் கைவினைவதை ஏற்படுத்துவதற்கு எல்லோருமே அறிவித்தீர்கள் நமது மேலும் நமது குருகராணவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் அவருடைய மகாராக்கியங்களை நம்ம சொல்லும் பொழுது ஒவ்வொரு நலனையும் சச்சிதானந்த சிவம் நான் என்பதை அழைத்துச் சொல்லிக்கொண்டே நான் என உடலைக்கானே நம்பினேன் அமைகிறது என்னும் ஈனராய் பெரியவராய் இருந்தவையாக இப்போது காணலில் வெள்ளம் போல கழுதத்தில் திரும்பினாரே நான் என நம்பிக்கானே நான் இடையே என்னையும் முடிவுக்கானே ஈடுபேன் என அந்த அறிவு சுரூபத்தை நான் என்று நான் நம்பினேன் என்றார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியம் நடக்கும்பொழுதும் இது அறிவை பற்றியே நிறப்பாய் எதிர்த்தாலும் அறிவிதாக முன்னின்று நமக்கு நடத்துகிறது என்பது தருவார் அந்த சச்சிதானந்த சிவம் என்கின்ற பாடலை இப்பொழுது நான் சொல்லி எங்களுடைய அறுப்படையை முடித்துக் கொள்வதாகவும் நினைக்கின்றேன் நீங்கள் எல்லோரும் நமது குருநாதக் நமது மனோகாமிகள் சொல்லிய யாத ஆகாயத்திலிருந்து என்னுடைய இந்த பாட்டை இந்த மகாலஜியன் காணிக்கொள்வதை நீங்கள் எல்லோரும் கன்கணும் சிந்திக்க வேண்டும் அந்த பாடலில் kaiti da nandati vanna e அப்படி இந்த குரு வேதாவித மந்திர உங்களுடன் மரணம் வழங்கிய நம நான் இந்த சிறு பேச்சை என் குரு பாரிய பழனிப்ப சுவாமி அவர்கள் பாலாஜி சமர்ப்பித்து உங்களுக்கு சில என் கருத்துக்களை சிலர் உங்கள் பயந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் எனக்கு முன்னால் நிறைய பெரியவர்கள்லாம் பேசினார்கள் அவர்கள் முன்னிலையில் நான் ஒரு சிறு சிறு சிறு பயன்கள் தான் ஆனாலும் நானும் சில கருத்துக்களே உங்களுக்கு பயந்து அவர் சாமி சொன்னார் ராஜா ஜமீன்தா சொன்ன மாதிரி நானும் என் என் பையனை லண்டன் படிக்க வைத்த பிஇஎம்எஸ் படித்தா படிக்க அனுப்பிட்டு போதே சொல்லிவிட்டேன் நீ வந்து படிச்சு முடிச்சுமே நீங்கள் நம்ம நாட்டுக்கு தான் திரும்பி வரணும் இந்தியாவுக்கு தான் திரும்பி வரணும் அங்கே நீ படிச்சுட்டு அங்கே பெரிய டேரக்டர் இருக்கக்கூடாதுன்னு ஒரு ட்ராஸ் அதே மாதிரி என் பெரிய திரும்பி வந்துவிட்டா இப்போ வந்து அங்கே அந்த நிறைய லட்சக்கணக்காக தமிழை நடித்தாங்க கூட அவள் வேண்டாம்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து அப்புறம் சொன்னேன் இவங்க கல்யாணம் முடிஞ்ச உடனே நீங்கள் பொள்ளாச்சிட்டு வந்துடுவோம் சென்னைக்கு போகிற வெளிநாட்டுக்கு போகிற இதுலாம் இருக்கக்கூடாது நம்ம விவசாயத்தை நீங்கள் பார்க்கணும் கல்வி கொடுத்தாச்சு விவேகானந்த சொன்ன விவசாயமும் ஆன்மீமும் இந்திய நாட்டின் இரு இந்த கண்கள் வந்து